पावनम ாந்தபாவனித்திய வைபவம் தன்ன महा கஜலம் ब्रह्मा, மன்மே கிமியுலம் குருமா देवो மகேஸ்வர श्री குருசா தமை ஸ்ரீவே நமராத் மூதவி வோமவது வப்தேயிணா நமையமிகி கரச்சரம் நாம வர்ணவருஷோ நும்சம் நீக்காரம் நோவிக்கம் நிஜனியம் நாபம் தோ தகஜம் சூ நமா சதாசிவா சங்கராச்சாரியமியமா அஸ்மாரியம் வந்தே குருபரம் பராம் மௌனவாக்கிரமிஷ்டேவிணைராச்சாரியேந்திரம் கரகித்திரந்தமூர் ஸாத்மா உதித்திமூர்மீடேம் வேதாந்தாத்தாந்தேந்திரசோகீந்திரவந்தோஹ்வாந்திவகவன்பிதாம் தஸ்மாஷியமோஸூர்யோத்மனை அபாரசித் சுகவாரிராசே யோர்மா சமஸ்து தம் ரமணம் சிண்டீனித்தேகம் நிண்மய்ஜாத்மகமிர்னாஸோ நாஹம் தத்தாவசுசமே சிந்தாத்மசாவ யு வரதிபூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணுதா கபலிதனவிவியருச்சரமாத்மருணோவசுசா யய் அருணாச்சலூனித் ஹித்மையோத்தே வதந்தி ஹ்யம் நாலமியம் ரூபாச்சல தியயம் பாஹ் ருணேனா தியன் போகீதி அருணாச்சலி மகீயம் sarvam மனசா ஓம் பிசம் தவையே அனன்ய பிரீத்த Arunachalatvai sukhe magnaham ஷோணப்பபம் சோமலாவு பஞ்சசேஷு பிரணப்பிரி நோமி பிநகேக் கோணத்தயஸம் குலதெய்வம் நினைக்காலாணுதான ூடோோத்தம்சந்திரச்சாருக்கலி காஞ்சி காஸா தலோல காமலேஷா ஸ்ஃபுரன் அந்தஸூர்ஜ பாரமோதிரமுச்சாட சந்தமோன விஜய் ஜானீபோரம்னே ன காதாஸ்துத்தூகா சுர வாம் ஸ்ரீ காஞ்சீ விோக்காபீ சேகா புண்ணியபரம் பசுபத்தை ஆக்கிணி ராஜத்தை யோந்த பிரவிஷ் மம வாச்சம் பிரசுத்தம் சஞ்ஜீவையில அனியன் பிரமோகாதுச்சி பரமம் ராம் சிந்தையன்வகம் மீம் விராமி வச்சமேச்சே விபோ शिरं शंभो ீாாட்சுஷிம் சரும் பிரித்தம் லோகு மதீயமசோஷம் கருராமீஸ்வர பாதபத்மசாவூ விரிணீவ சதாஸ்மர हृद्यं மரணர்ஷன்கீர்த்தோவமிரந்தே த்தயவேம் திரிபுரமாயனம் ஜட்டாரம் மிருகரம் மகாதேவம் மயிசயாவம் பசுபத்தம் சிதாலம்பம்பம்ிவமம் ஹஜே प्रतिदिनं ஆயுர்னிய பசியதம் பிரதினம் யாதினம் பிரயாதி குனிவச காலோ ஜக்சம் லட்சபலா விலம் ஜீவித்தம் கருணாக்கருணையம் ரூன சதா ராமராமேதிம்தே சதா ராமமானம் பிபந்தம் நமத்தம் சுதந்தம் ஹசந்தம் ஹனூமந்த மந்தர் நித்தம் யேய சதா பரிபவ்னமீஷோம் தீர்ஸ்பிவவிரிஞ்சி சரணியம் ஹிருத்தர் பிரணத்தபித்தம் வந்தே மகாபுருஷத்தை சரணாரவிந்த முமுக்ஷ வியவகார பிரகரணம் அப்படிங்கிற இரண்டாவது அத்தியாயத்தை சர்க்கத்தை நாம் இதில் பார்த்தோம் வேதாந்தம் அப்படின்னா ஆத்ம ஜானம் பொருள் அந்த ஆத்மக்ஞானத்தை அடைய யாரு அதிகாரி யாரு முமுக்ஷுவோ அவன் அதிகாரி முமுக்ஷுனா அடைய விழைவு விருப்பம் உள்ளவன் அப்படின்னு பொருள் அந்த விழைவானது எப்படி வரது வைராக்கியத்திலிருந்து விவேகத்திலிருந்து வரது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து விவேகம் தான் விவேகம் என்ன காட்டி கொடுக்கறதுன்னா எங்கெங்க எந்தெந்த விஷயத்துல துன்பம் துக்கம் இருக்குன்னு காட்டி கொடுக்கறது உலகத்தில் துக்கம் இருக்குன்னு காட்டி கொடுக்கறது விவேகம் சர்வம் துக்கம் விவேக்கனாம் அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விவேகம் வந்துவிட்டானா எங்கே பார்த்தாலும் துன்பம் தெரியுமா இந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணணுமான தோஷம் பாக்கரவாலுக்குதான் ப்ரூஃப் ரீடு பண்ண முடியும் இல்லையா அது இந்த உலகத்தோட ப்ரூஃப் ரீடு பண்ற போது எங்கெங்க தோஷம் இருக்குன்னே தெரிஞ்சோன் இருக்கும் தோஷ அந்த தோஷம் தெரிய தெரிய தோஷ திருஷ்டியா முகுர்முகு அப்படின்னு திருப்பி திருப்பி தோஷ திருஷ்டி இதுலதான் தோஷம் இருக்கு தீ சுடும் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி தொடாம இருக்கோமோ அந்த போல உலகத்துல இந்த துன்பம் இருக்கு துக்கம் இருக்கு தெரிய தெரிய மனம் வந்து தானாவே ஹிரதயத்தில் அடங்கும் சாந்தமாகும் விவேகம்ங்கிறது ஒன்று பூர்த்தியானாலே மீதி எல்லாம் வந்துடும் சும்மா ஒரு பேச்சுக்காக விவேகம் வைராகியம் சமம் தமம் உபரத்தி ஸ்ரத்தா சமாதானம் இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றாளே தவிர விவேகம்ங்கிற ஒன்னே எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த விவேகம் விவேகத்துக்கு தான் மனுஷன்னு பேரு மனுஷரத்துக்கு இருக்கிற பேரு இல்லாது மனுஷரீரம் கிடைச்சதுனால ஒன்னும் ஒருத்தர் மனுஷனா சொல்ல முடியாது விவேகம் இருக்கணும் அந்த விவேகம் தான் நம்ம அருள்ங்கிறோமே ஈஸ்வரனோட அருள் குரு அருள் அப்படின்னா என்ன இந்த விவேகம் வருது ஜென்ரலா நமக்கு விவேகத்துக்கு தான் பவர் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தெரிஞ்சாலும் தெரிண்டே தப்பு பண்ணுவோம்யா பகவான் அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறான் கீதையில லோக விஷயத்துல துன்பம் துக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் நான் தப்பு பண்றேன் பாபம் பண்ணினா துன்பம் வரும் தெரியும் அப்புறம் ஏன் நான் பாபம் பண்றேன் something is is forcing me to do which is not right, ஏதோ ஒரு சாத்தான் இருக்கான்னு விட்டான் சாத்தான தேடின்னு இருக்கணும் நம்ம இப்போ அப்படி பகவான் சொல்லாம என்ன சொன்னார் ஏஷகா இது இங்கேயே இருக்கு இருக்கிற ட்ரபிள் எங்களுக்கு வந்தது ஏன் வந்தது இந்த ப்ராப்ளம் என்னத்தில இருந்து வந்தது உனக்குள்ள இருக்குப்பா காம ஏஷக் மகாசனோமா பாப்மா வித்யே நிக வைரினம் ரெண்டு சாப்பாட்டு ராம இருக்கோ உள்ள யாரு ரெண்டு பேருனா ஒன்னு காமம்னு பேரு இன்னொன்னு வேற நிறைய நெய் கொடுத்துடுவோம் எடுக்கிறோம் பாருங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவா சாதனை பண்றவாளுக்கு ரத்னமா இருக்கும் மனு சொல்ற மனு காமான வந்து ஆசை வந்து அதை அனுபவிச்சு தீர்த்துக்கலாம் விட பெரிய ஒரு கிடையாது இந்த இன்னைக்கு சைக்காட்ரிதான் சொல்றா எல்லாத்தையும் போய் அனுபவிச்சுக்கோ வியாதி வந்தா நாங்க மருந்து கொடுக்கிறோம் கொழுந்துவிட்டு எரியற மாதிரி இதுமம் இன்னமும் ஆசை அதிகமாயிண்டே இருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சு போயிடும் அது ஒரு பழக்கமா போய் அதுல இருந்து வெளியில வர முடியாமட்டின் அதனால இதெல்லாம் அனுபவிச்சு தீத்துலாங்கிற புலிஷ்னஸ் ஒரு தோஷம் அப்புறம் வெறுப்பு இது வேண்டாம் லைஃப்ல நம்ம என்ன விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கணும் எது நமக்கு வரப்படாதுன்னு நினைக்கிறோமோ அது லைஃப்ல வரவேப்படாது இதுதான் நம்மளோட நிர்பந்தம் இது நேச்சர் இதுக்குதான் அனிமலிஸ்டிக் நேச்சர்னு பேரு அனிமலிஸ்டிக்னா தப்பா சொல்லலை சங்கராச்சாரியர் சொன்னார் இது பேசிக் லைஃபோட லா என்னா கொஞ்சம் புல் எடுத்து ஒரு மாடுக நீட்டினா மாடு பக்கத்துக்கு வரும் ஒரு குச்சி எடுத்தா மாடு ஓடும் இவ்வளவுதான் இதுக்குள்ள இந்த அடங்கிடுத்து அபிமுகீ பவந்தி தண்டோதரம் பலாயுத்து ஆரம்பி குச்சி எடுத்தா ஓடியும் இது போலதான் நம்மளும் எங்கேயாவது சுகம் கண்டுதானா அந்த பக்கம் இல்லையா உட்காந்துருக்கிற போது இப்படி நீங்க உட்காந்துட்டோம்னா கொஞ்சம் இங்க பக்கம் சுகமா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதுல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அனுகூலம் கிடைக்கணும் பிரதிகூலம் விட்டு போகணும் ஆனா நேச்சரோட லா எப்படி இருக்குன்னா இந்த பிரதிகூலம் இருக்கோ நமக்கு எது பிடிக்காதோ அதுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் நமக்கு எது பிடிக்குமோ அதுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது அது நம்மளை விட்டு ஓடிட்டே இருக்கும் இவன் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான்பா அப்படின்னு ஓடிண்டே இருக்கும் நமக்கு எதை பிடிக்காதோ இன் லவ் வித் அதனால அது நம்ம பின்னால சுத்தின் இது ரெண்டு தான் உனக்கு ப்ராப்ளம் பாகத்வேஷ்து விஷயானிய ஆத்மவேர் ஆத்மா பிரசாதமதி கச்சி பகவான் கீதையில் சொன்னார் இந்த வெறுப்பு விருப்புங்கிற அந்த ரெண்டு தோஷத்தை எடுத்துட்டு உன்னோட வாழ்க்கையில தர்மத்தோட வரம்புக்குள்ள உனக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுட்டு திருத்துடும் இது வரணும் இது வரக்கூடாது சுகமா இருக்கட்டும் துன்பமா இருக்கணும் கம்ப்ளைண்டே பண்ணாதேன் எல்லாத்தையும் வாதாபை ஜீர்ணோபவா உள்ள போய் ஸ்ரித்தம் பண்ணணும் இப்படி பண்ணு இதுக்கு மூல காரணம் என்ன விவேகம் தான் விவேகத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு வந்து இங்கே துன்பம் இருக்கு ராகத்வேஷங்கள் இருக்குன்னு தெரியறது இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு தெரியுது இல்லை நிவர்த்தி ஆகணும் வைராக்கியம்ங்கிறது என்னன்னா எது எது நமக்கு வந்து தேவை இல்லையோ அதுகிட்ட மனசு போகாம இருக்கிறது வைராக்கியம் மனசை விடாம இருக்கிறது சாதனை மனசு போகாம இருக்கிறது வயராக்கியம் மனசு தானாவே விட்ரா பண்ணி உள்ள உட்காரது பாருங்கோ அதுக்கு உபரத்தின்னு பேரு எல்லாமே ஒரே இதோட இன்டென்சிட்டி தான் மனம் தானாவே வந்து நமக்கு எது எது கெடுதல் பண்ணுமோ அந்த வழிக்கே போகாம ஸ்வயமாவே வந்து அது வந்து ஈஸியாக தானாவே வந்து உட்கார்ந்து கட்டுமே அப்படின்னா உட்காரது நம்ம லோகத்தில் ஏதாவது விஷயம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோமோ ஒரு சைக்கிள் விடுறதுன்னா எத்தனை வாட்டி விழுந்து விழுந்து படிக்கிறோம் இல்லையா அபியாசம் பண்ணி தானே படிக்கிறோம் அதே போல அபியாசத்தினால சம்ஸ்காரத்தோட பலம் அப்போ ஜாய் வரும் ஜாயே ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்னன்னாக்கா நமக்கு ஆத்மா சித்தமாக தான் இருக்கு பின்னே ஆனந்தம் கிடைக்கல ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு நீ எஃபர்ட் போடலை நீ எவ்வளவு இன்டென்ஸாக எஃபர்ட் போடுறியோ அந்த எஃபர்ட்டுக்கு பேர் ஆனந்தம் வித் effort, எஃபர்ட் பிரத்யேகாத்மாக்கு திரும்புற எஃபர்ட் இருக்கு அந்த எஃபர்ட்ல தான் ஆனந்தமே இருக்கு அந்த நிவர்த்தியில தான் ஆனந்தமே இருக்கு போக போகிறத பிடிச்சு இழுத்து தன்னில இருக்கிறதுக்கு அந்த அந்த அந்த ஒரு எனர்ஜி உள்ள வந்து அதுக்குதான் குண்டல நீனு போயிருக்கு அந்த சக்தி கிளம்பி கொடுத்து நடத்தும் இவன் வந்து தன் பக்கத்துக்கு இழுக்கிறான் மனசை வெளி விஷயங்கள்ல போகாம இழுக்கிறான் ஹிருதத்துல இருத்துறான் பகவதம் பண்ண வைக்கிறான் ஞான விசாரம் பண்ண வைக்கிறான் அது பாட்டுக்கு நம்ம சொன்னா கேட்காம பழைய பழக்கம் இருக்கோ இல்லையோ நம்மதான் அதை கெடுத்துருக்கோம் அதுக்குன்னு ஒன்னும் தெரியாது கிழி கிலு கிலு கிழ கிலு கிளிகி ஏதோ காட்டி அப்போலேருந்து அது வேணும் அங்க இருக்கு இது இங்க இருக்கு உள்ள இருக்கிற வஸ்துவ யாரும் பாக்கல அம்மா அப்பா பந்துக்கள் யாரும் நமக்கு ஹித்தம் பண்ணலை மதாலசான்னு ஒரு அம்மா இருந்தா ஒரு ராணி அவளை பத்தி விவேகானந்தர் எல்லாருமே அந்த கதை சொல்லுவாள் அவள் பெரிய ஞானியா இருந்தாளும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஞானியா பண்ணி விட்டாளம் எப்படின்னா தூளியில போட்டு ஆட்டுற போதே தத்துவமசி மகாவாக்கிய உபதேசம் பண்ணுவோம் தூளியில போட்டு குழந்தைய ஆட்டுற போதே நம்ம என்ன இல்லாம இல்லையா அதுவே மகாவாக்கிய உபதேசம் யாராரோ நீ ஆரோ நான் யாரோ எல்லாமே அதுவே ஞானோபதேசம்தான் அந்த தூளியில போட்டு ஆட்டுற போதே சுத்தோ சி புத்தோ சி நிரஞ்சனோ சி பிரபாய்சோ குழந்தை நீ சுத்தன் நீ புத்தன் நீ உனக்கு எந்த அழுக்கும் கிடையாது நீ பூர்ண நீ ஆத்மா நீ எல்லையில்லாத பொருள் நீ சைதன்ய பொருள் இப்படியே சொல்லி அந்த அம்மா இருக்கிற குழந்தையெல்லாம் ஞானிய பண்ணிவிட்டான் இதுக்கு பாழற நீ அழ பிறக்கல கிம் நாம குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவே குரு எல்லாருக்குமே அம்மாதான் முதல் குரு மாதிரி பிதருமான் ஆச்சாரியவான் முதல்ல அம்மா குருவா இருந்தா தான் உபதேசம் பலிக்குமா அதனால மாதருமான் பிதருமான் ஆச்சாரியவான் அப்ப அப்படி அந்த விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்க சம்பத்தி லாஸ்ட்ல தான் முமுக்ஷுத்வம் சொல்றேன் முமுட்சுத்துவம் லாஸ்ட்ல முமுட்சுத்துவம் வந்து இதோட் தான் முமுக்ஷுன்னா சும்மா ஏதோ மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிற ஆசை இல்லை அவனுக்கு தியரட்டிக்கலா தெரியறது இந்த உடம்பு மரம் எல்லாம் நான் இல்லை அப்படி இருக்கிற நிலையில தான் ஆத்மாங்கிற அனுபவத்தை அடையறத்துக்கு இருக்கிற இன்டெலிஜென்டா வரக்கூடிய ஒரு விழைவு வைராக்கியம் தான் முமுக்ஷுத்தம் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பிதான் ஸ்வஸ்வரூப அவபோதேன முக்துமிச்சா முமுக்ஷுதான் ஆரம்பிச்சு உடம்பு வரை இருக்கிறதெல்லாம் அஜ்ஞானத்தினாலே இருக்கு இதெல்லாம் நான் இல்லை ஆத்மா இல்லைன்னு தெரியறது ஆனா இதோட பந்தங்கள் கஷ்டங்கள் இருக்கு துக்கங்கள் இருக்கு இதுல இருந்து முடிவை முடிவு இதுக்கு இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டி இந்த சரீரத்தில் இருக்கிற போதே ஆத்மானுபவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது காதல விழுந்திருக்கு அதை அடையறத்துக்கு இவனுக்கு ஒரு பெரிய ஒரு வில் பவர் நம்ம வில் பவர்ங்கிறோமே உலகத்துல இல்லையா பௌருஷம் சின்ன சின்ன சாத்தியங்கள் விஷயங்களை சாதிக்கிறதுக்கு வில் பவர் வருது இல்லையா அந்த வில்பவர் மாதிரி இவனுக்குள்ள யோகஸ்தி இருக்கிறதுக்கு ஒரு வில் பவர் எழும்பும் வில் பவர் நம்ம சொல்றோமே இதெல்லாம் நம்மளோட இல்லை வில் பவர் நம்மளோட நினைச்சுக்கிறோமே தவிர இச்சாசக்தி ஜான சக்தி கிரியாசக்தி ஸ்வரூபி அந்த இச்சாசக்திங்கிறது உள்ள இருக்கிற அந்தர்யாமியோட பவர் அந்த வில் எதுகிட்ட யோக்கிறதுங்கிறது தான் முக்கியம் அந்த வில் வந்து மனோ நியமனத்துக்கு இந்திய திரும்ப அந்த வந்து அது வில் நம்ம சொல்றோம் பட் இட் இஸ் தவர் ஆப் திரேஸ் இட் அப்பியர்ஸ் இன் யூ அஸ் யுவர் வில் எப்படி வேணா சொல்லலாம் அந்த திருதி பகவான் கீதையில அதுக்கு திருதின்னு பேர் சொல்ற திருத்தியா யா தாரயத்தே மன பிராணேந்திரா யோகேன அவ்யபிச்சாரின் இருத்துறாம ஆத்ம தியானத்தை பழகறான் டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம பகவத் தியானம் பண்றான் அதுதான் ஈஸ்வர அனுகிரகம்ங்கிறது பகவான் அனுகிரகம் பண்றத ரெண்டு விஷயத்த கொடுப்பார் ஒண்ணு சத் சங்கத்தை கொடுப்பார் வெளியில ரெண்டு உள்ள புரிய வைப்பார் பாகவதில சொல்றார் நீ எப்போ அனுகிரகம் பண்றையோ பக்தால அப்ப நீ அவளுக்கு சத்சங்கத்தை கொடுக்கற அவளுடைய ஹதயத்திலையும் புரிய வைக்கிறேன் அவளுடைய ஹிருதயத்திலையும் அந்த சத் சங்கத்துல சிரவணம் பண்ற விஷயத்தை பிரகாசப்படுத்துறேன் புரிய வைக்கிற அப்படின்னு அதனால இந்த इच्छा शक्ति अब मुझे मुमुक्ष व्यवहार अब उल लौकाल धर्म अल मुु व्यवहार धर्म अम कय पाता मुमुक्षुपी व्यवहार पड़नों मुक नियमें वे லோக சாமான்யமா இருக்கிறவனுக்கு இருக்கிற நியமம் முமுக்ஷுக்கு இருக்கிற நியமம் வேற முமுக்ஷு எப்ப வந்து அப்ப வந்து பகவான் கீதையில் சொன்னார் வேதத்துக்கு கூட கட்டுப்படுத்தி வைக்க முடியாது ஜிக்னாசுர யோகசிய சப்த பிரம்மா அதிவர்த்ததே அவனுக்கு அந்த ஜிக்னாசை வந்தா கூட அதுக்கப்புறம் நீ இந்த கர்மா பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஒன்னும் கட்டிப்படுத்தி வைக்க முடியாது எப்ப தலையில நெருப்பு பத்திண்டாச்சுனாக்கா இப்போ இல்லைப்பா பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறம் தலையில நெருப்பு அணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா நாளைக்கு நல்ல நாளாக இருக்கு அதனால் நாளைக்கு காத்தால போய் பைப்பில் போய் நிற்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா தலையில நெருப்பு படி பற்றினிருக்கு அந்த மாதிரி லோகத்தில் வந்து இருக்கிற து இருக்கிற இஃபெக்டை எவன் பார்த்துட்டானோ அவன்கிட்ட ஞானத்தை அடையறதுக்கு கொஞ்சம் கால பொறுத்து பண்ணலாம் கொஞ்ச காலம் கழிச்சு பண்ணலாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அவன் காதலியும் விழாது பரமார்த்த நிச்சயத்துக்கு இருக்கிற ஒரு திருதி அவனுக்குள்ள வருது அப்படி ஒரு பக்குவமானவன் சத்சங்கத்துல அவளுக்கு சட்டுன்னு இந்த லாபம் உண்டாயிடும் சத்சங்கம் என்ன பண்ணும்னா முமுட்சுத்துவம் இல்லாதவனுக்கு முமுட்சுத்துவத்தை உண்டு பண்ணும் லௌகிகனுக்கு பேசிக்கான சித்தவர்த்தியை கொடுக்கும் சித்த சுத்திய கொடுக்கும் முமுக்ஷுத்துவம் இல்லாதவனுக்கு முமுக்ஷுத்துவத்தை உண்டு பண்ணும் முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு ஒரு சமயம் பார்த்த விடமெங்கும் பரவலியாய் தோன்ற ஓர் வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே அப்படின்னு ஒரு க்ஷண நேரத்தில் அந்த காதல அந்த அந்த மகா வாக்கியம் விழுந்துதான பளிச்சுன்னு அந்த ஸ்வரூப பானம் ஸ்வரூப பிரகாசத்தை ஏற்படுத்தும் எப்படியோ பியூரிஃபை பண்ணும் சத்சங்கம் சத்சங்கத்தினால் நமக்கு கிடைக்கிற லாபம் என்னென்னா பியூரிபிகேஷன் தான் சித்தத்தை சுத்தம் பண்ணும் நிர்மலம் பண்ணும் அந்த நைர்மல்யம் தான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனக்டோட் தொடங்கி நிறுத்தினோம் பாதியில் இல்லையே உறுதி பண்ணியா அப்போ சத் சுத்தம் பண்ணும் ஒரு ஒரு கதையை சொல்லுவா இருக்கு ஒரு பெரிய பண்டிதர் அந்த பண்டிதர் வீட்டுக்கு ஒரு அம்மா வேலைக்காரி வருவார் அந்த வேலைக்காரி வந்து தினமும் காற்றால் வந்து பெருக்கி துடைச்சி கிளீன் பண்ணி இவருக்கு எல்லா சேவை தண்ணியெல்லாம் போ எறச்சி கொடுத்து எல்லாம் பண்ணுவேன் அப்போது ஒரு நாளைக்கு அவர் ரொம்ப லேட்டாக வந்தாள் இந்த பண்டிதர் கேட்டார் என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு இல்லை சாமி வழியில் யாரோ ஒருத்தர் உட்காந்து கிருஷ்ண கதையெல்லாம் ஏதோ பாகவதமாக ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு ரொம்ப பெரிய புத்திசாலிகளாக இருக்கிற தான் அதெல்லாம் புரியும் நீ எல்லாம் அங்கே போய் என்ன பிரயோஜனம் இதெல்லாம் கேட்டுவிட்டேன் இதெல்லாம் கேட்டெல்லாம் சமயத்தை வேஸ்ட் பண்ணாது இங்கே வந்து எனக்கு சேவை பண்ணுறதே பெரிய தர்மம் அதனால் நாளைக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துவிடும் சரிங்க சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் அடுத்த நாளைக்கு அம்மா லேட்டாக வந்தான் அப்போ அடுத்த நாளைக்கு இவர் கேட்டால் இன்றைக்கி என்ன பண்ணேன் இன்றைக்கி அதே தான் ஆச்சு சாமி அந்த வழியாக நான் காதலையே கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சுட்டேன் ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்தது சுவாமி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாமி அதனால போய் திருப்பியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன்னா ஏதோ பகவானை பற்றி கடவுளை பற்றி சொல்கிறாங்களா ஏதோ கேட்டுகிட்டே இருந்துவிட்டேன் ரொம்ப நிம்மதியாக இருந்தது இருந்துவிட்டேன் உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன் இல்லையா அவர் சொன்னது ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அதெல்லாம் நமக்கு சொல்ல வராது நமக்கு எங்க நம்ம மூலையில ஒன்னும் வராது நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாது ஒன்னும் சொல்ல தெரியாது வாயில வராது நீ போய் என்ன பிரயோஜனம் ஒரு ஸ்லோகம் சொல்லி பார்க்கலாம் அதெல்லாம் நமக்கு ஏதோ சாமி சமஸ்கிருதம் சொல்றாங்க இன்னைக்கு நீ பண்ணது இரண்டாவது நாள் தப்பு நாளைக்கு நிச்சயமா சமயத்துக்கு வந்து நிச்சயமா வந்து விடறேன் சாமி நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது நம்ம மூளைக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது நீங்க சொல்ற போதுதான் நான் தப்பு பண்ணி விட்டேன் நாளைக்கு வந்து அடுத்த நாளைக்கு அதே போல லைட்டா வந்துட்டான் ஏமா லைட் சாமி ராத்திரி தூக்கமே வரல அவர் சொல்ற கதையே வந்துட்டு முன்னாடி அது ஏதோ ஸ்லோகங்கள்லாம் அவர் ஏதோ சொல்றாரா எதுவே உள்ள புரியாட்டா கூட இப்படி ஒலிச்சுண்டே இருக்கு திருப்பியும் போய் உட்காந்துருந்துவிட்டேன் பரவாயில்ல போனால் போட்டு நீங்கள் திட்டினா கூட வாங்கிக்கலாமேன்னு கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து வந்துவிட்டேன் தப்பு மன்னிச்சுங்க அப்போ அவர் என்ன பண்ணாருங்க வா அப்படின்னு கூட்டின்னு போய் அவள் கையில் தலையில் ஒரு வட்டி இருக்குது சாணா சாணி எடுத்துன்னு வர வட்டி பாஸ்கெட் அது ஓட்ட ஓட்டையாக இருக்குமோ இல்லையோ சாணி எடுத்துன்னு வருவாள் அதை எடுத்துட்டு அதை அவள் கையில் வாங்கி கிட்ட குளம் இருக்கு அந்த குளத்தில் போய் இப்படி தண்ணி எடு அதில் என்ன அந்த அம்மா அந்த உள்ள போட்டு தண்ணி எடுத்தான் கொஞ்சம் கூட தண்ணி அதில் நிற்கல எல்லாம் வெளியில் போயிடுது பார்த்தியா இதுதான் உன் திருப்பி எடு பார்க்கலாம் திருப்பி எடுத்தால் ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பாஸ்கெட்டில் நிற்கல ஓட்ட வழி எல்லாம் கீழே போடுது ஏம்மா நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறேன் கொஞ்சம் கூட எடு தண்ணி என்ன திருப்பியும் பாஸ்கெட்டை உள்ளே போய் தண்ணி எடுத்தா தண்ணி பார்த்தியா எத்தனை தடவை பத்து தடவை பாஸ்கெட்டை உள்ள போட்டு எடுத்தும் ஒரு சொட்டு தண்ணி கூட வட்டியில நிக்கல புரிய இந்த மாதிரி நீ எத்தனை தடவை போனாலும் உனக்குள்ள கொஞ்சம் கூட எதுவும் நிக்காது புரியுறதா சரி சாமி வட்டி சுத்தமாயிடுத்துல வட்டியில தண்ணி நின்றுதோ இல்லையோ வட்டி கிளீனாயி எடுத்துரு வட்டி சுத்தமாயிடுதில்ல இதுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிறையோ எடுத்துக்கிறோ எடுத்துக்கிறோ இல்ல க்ளீன் சேத்தோமேத்துமியம சாட்சா மலதோ சவித்திருப்ப அந்த பக்தினால சித்தம் நிர்மலமாக சுத்தமாக மேகம் விலகிற போது சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி தெளிவான கண்ணுனால சூரியனை பார்க்கிற போல சுத்தமான சித்தத்தினால ஆத்மா நித்திய பிரகாசமாக இருக்கிற தன்னோட ஸ்வஸ்வரூபம் தெளிவாக தெரியும் சூரியனை போல ஹிரதயத்துக்குள்ள தெரியும் சூரியனை கண்ணாலே எப்படி பார்க்குறோமோ அதை விட இன்டிமேட்டா அபரோக்ஷமா இருக்கிற வஸ்து தானே தானாக நம்ம ஸ்வரூபமா பிரகாசிக்கிற வஸ்து தெரியும் அதுக்கு என்ன தடை இருக்கு இருக்கு உள்ள இருக்கிற களங்கம் அஜானம் சந்தேகம் விபரீதம் இந்த மூணுதான் தன்னை தெரியலைங்கிற அக்ஞானம் எதோ தெரிஞ்சாலும் இதுவா அதுவான சந்தேகம் விபரீதமாக என்னென்னமோ புரிஞ்சு வச்சுக்கிறது விபரீத ஞானம் இந்த மூணு தோஷங்கள்னால அந்த ஞானத்தை சுவானுபவத்தில் ஏற்றுக்க முடியலை அது சுவானுபவத்தில் ஏத்துக்கிற பக்குவத்தை ஒரு ஜீவனுக்கு முமுட்சுத்துவத்தின் முமுக்ஷூக்கு வந்து கொடுத்தானால் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் நான் சாதாரண யோக வாசிஷ்டம் லகு யோக வாசிஷ்ட கிரந்தத்தை எடுத்துக்கிறேன் இப்போ மூல யோக வாசிஷ்டத்தில் ஒரு ஸ்லோகத்தை முதல்ல படிச்சுடுறேன் புரிஞ்சாலும் இருக்கணும் தை யோ யேத்தி சவேத்தி தத்யூலர் லாங்குவேஜ் இதுல அசிஷ்டத்தில் வாக்பாபி பிரம்மவித் பிரம்ம பாதி ஸ்வப்ன இவ ஆத்மனி வாக்பாபிஹி அப்படின்னாக்கா வாக்பிஹி மகா வாக்கிய அப்படின்னா இந்த வாக்குங்கிறதுக்கே அர்த்தம் இங்கே என்னன்னா குரு உபதேசம்னு அர்த்தம் அந்த வேதாந்த வாக்கியம் குரு சொல்ல அது அந்த வாக்காகர பிரகாசத்தினால பிரம்மபாதி வாக்குறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள் அப்படின்னா அழகான தமிழ் அது குரு உபதேசம் என்ற வாக்கு உள்ள போய் மறைஞ்சி வாக்குனால வாட் ஈஸ் இம்ப்ளைடு பை தோஸ் வேர்ட்ஸ் இம்போர்ட் அது இருக்கே அது ஹிரதயத்தில் மிஞ்சி பரிசேஷிக்கிறது அவசேஷிக்கிறது மிஞ்சக்கூடிய பொருளை பிரகாசப்படுத்தி வாக்கும் அரைஞ்சி விடுறது வாக்கு இறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள் பிரம்மபாதிதம் தத் யோ எத்வேத்தி சவேத்தி தகா வாக்கிய சப்தத்தினால யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறான் வாக்குங்கிற வெளிச்சத்தினாலேயே அபரோக்ஷ சாட்சா்காரம் வந்து விடுறது எந்த சாஸ்திரமும் இது சொல்லாது எல்லா சாஸ்திரங்களும் நீங்கள் தெரிஞ்சின்ற அப்புறம் ஏதோ பண்ணணும் அப்படின் தான் சொல்லும் இது தெரிஞ்சுகின்றதுக்கப்புறம் என்ன மீதி கர்மசாஸ்திரங்கள்லாம் அப்படி தான் இது தெரிஞ்சுன்னா போகிறாதுப்பா யூ ஹாவ் டு டூ சம்திங் தர்மத்தில் அப்படி தான் உபாசனையில் அப்படி தான் பண்ணணும் ஆனால் ஆத்மக்யான விஷயத்துல முதல் பிரதிஜையே என்னன்னா தெரிஞ்சுனாலே வந்துடும் இப்ப பக்தின்னு நம்ம ஒரு வியாஜமா சொல்றதும் ஞானத்தை தான் பாகவத சொல்றது சுசுரூஷு தக்ஷணாத் यार கேட்கிறானோ அந்த கேட்கிறவன் இருக்கானே அந்த க்ஷணத்திலேயே பகவான் ஹிருதயத்துல பிரகாஷமாகிறார் ஹிரதயத்தில் பிரகாஷமாகிறார்னா பிரகாசிச்சுட்டே இருக்கார் குரு சொல்றார் ஏதோ இருக்குப்பார்னா தெரிஞ்சுன்னு அவ்வளோதான் பரீட்சத்துக்கு இவ்வளவு நாள் கதை சொல்லி முடிவில் சுகர் என்ன சொல்றார் ஹே தொம் துராஜன் உனக்கு மரணம் இருக்குங்கிற இந்த அஜானத்தை விடுப்பான் ந ஜாதகத்வம் நீ பறக்கவே இந்த சரீரம்தான் பிறந்தது சரீரம்தான் வளர்ந்தது சரீரத்துக்கு தான் மரணம் உண்டு எங்கிருந்து ஜனனூத்துக்கு எங்கிருந்து மரணம் ஜனனம் மரணம் எதுவும் கிடையாது அஹம்மபரம் ஆத்மா ஆத்மீ ஆதாய நிஷ்களே தசந்தம் தட்சகம் பாதே லேலிஹானம் விஷாலனி சரீரம் விஷ்வம் ப்ரகாத்மனர் என்ன சொல்றாருனா கொஞ்ச நேரம் அந்த பாம்பு கடிக்க வரும் உன்ன சாபம் ஷாப்பம் இல்லையா ஏழாவது நாளைக்கு தக்ஷகன் வந்து உன்ன பொசிக்க ஆனால் நீ பிரம்மஸ்வரூபமாவே இருந்து விட்டாயிரம் கடிக்க வர்ற தக்ஷகனோ அவனால கடிக்கப்படுற இந்த சரீரமோ இந்த விஸ்வமோ ஆத்மாவில இருந்து அந்நியமா உனக்கு தெரியவே தெரியாது ஆத்மாவே இருந்தால் எதுவும் உன்னை பாதிக்காது ஆத்மாவே இருந்தால் இந்த வஸ்துவும் ஒன்றை பாதிக்காது சரீரமாக இருந்தால் பாதிக்காமல் இருக்கவும் இருக்காது சரீரத்துக்கு நிச்சயமாக சுகம் துக்கம் முதலான எல்லாம் உண்டு கஷ்டங்கள்லாம் உண்டு சரீரத்தோட தளத்தில் யாராலையும் ஃப்ரீயாகிட முடியாது சும்மா நம்ம வந்து ஃப்ரீயானோன்னு நினச்சிக்கலாமே தவிர ஹெல்த்தியாக இருக்கிறவரை யூ கேன் பி ப்ரௌட் அபவுட் இட் ஹெல்த்து எப்போ நம்மளை ஏமாற்றி கொடுத்தோம் அப்போ தெரியும் வித் ஆல் அவர் சிஸ்டமேட்டிக் லைஃப் இட் கேன் டிசீவ் யூ ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அழகாக டிசிப்ளைன்ட் லைஃப் நல்ல யோகாபியாசம் எல்லாம் பண்ணி கரெக்டாக எழுந்திருந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு நல்லா இருந்தார் ஹெல்த்தியாக இருந்தார் அப்போ அவர் சொல்லுவார் இந்த ஹெல்த்தியாக இருந் நமக்கு ஹெல்த்தியாக நமக்கு பாடியை மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற சொல்கிறது தப்பு பாடியை நம்ம நினைச்சா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நான் பண்ணின் இருக்கேன் பாருங்கள் அதுக்கு it needs tremendous effort and intelligence and alertness. அந்த லாஜிக் ரொம்ப கரெக்டு எத்தனை தூரத்துக்கு போமோ அத்தனை தூரத்துக்கு கரெக்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ரோட்டில் நடந்துட்டுருக்கிறத ஒரு காரு வந்து மோதிவிடுச்சு இங்கே படுக்கிளுக்கு இந்த சரீரம் ஆகுமானா அதுக்குள்ளோ போறபோது வந்து மோதிர கார் எங்கிட்ட இல்லை இந்த அனாத்மாவில நமக்கு ஒண்ணும் ப்ரடிக்ட் பண்ணவே முடியாதுங்க ஃப்ரீடம் சரியான ஃப்ரீடம் எங்க இருக்கு ஆத்மா ஜானத்துலதான் இருக்கு எந்த நிலையில எப்படி இருந்தாலும் ஒருத்தனுக்கு பூர்ணமா இருக்கணுமானால் தன்னோட ஸ்வரூபம் என்ன தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் யாரு தன்னை தெரிஞ்சுக்கணுட்டானோ அவனுக்கு எப்பவும் அந்த சாந்தி அந்த நிம்மதி அந்த நிறைவுங்கிறது இருக்கும் அவனோட அவனுக்கு இருக்கிற கலைகளெல்லாம் பிரகிருதியோடது அந்த கலைகளையெல்லாம் பிரகிருதி பாதிக்கும் அவனை பிரகிருதிக்கு தொட முடியாது நம்ம ஸ்வரூபத்தை பிரக பிரகிருதிக்கு தொட முடியாது உடம்பை பிரகிருதி எடுத்துகிட்டு விடும் ஏன்னா பிரகிருதியோடது தான் அது உடம்பு நம்ம நம்மளோடதுன்னு நினச்சின்னு இருக்கோமே தவிர அது இயற்கையை சேர்ந்தது தான் சரீரம் மன மனமும் இயற்கையை சேர்ந்தது தான் பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்காரி அஷ்டதா அப்படின்னு பகவான் கீதையில எட்டு உறுப்புகளை சொல்லி சேர்ந்தது பார்த்தீரத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் மனசு புத்தி அகங்காரம் எல்லாம் பிரகிரு இதுல அப்புறமா ஒண்ணு இருக்கு இதுக்கு பூரா பிரகாசப்படுத்தின்னு பின்னால ஒரு சைத்தன்யம் இருக்கு அந்த சைத்தன்யத்தை பத்தி யாருமே கவலைப்படலை நிதி எல்லாம் தான் நம்ம மனசு போயிட்டு இருக்கு அந்த சைதன்யத்தை நீ தெரிஞ்சுக்கோ சம் ச புமான் அகந்தா பிரத்யாத்மகா சோதித்யா சா பதார்த்தி ஸ்மிருதாம் இந்த சம்வித் இருக்கோ இல்லைய சம்வித்து அதுக்கு ஞானம் அப்படின்னு பேரு அந்த ஞானஸ்வரூபமா எந்த ஒரு வஸ்து இருக்கோ அதுக்கு ஜீவன் நம்ம கூப்பிடுறோம் ஜீவனா தோன்றக்கூடிய பராப்பிரகிருதி அந்த பராப்பிரகிருதி வந்து ஃப்ரீ நம்ம அதில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டோமான்னா நம்ம ஃப்ரீயா இருக்க இந்த அபராப்ரகிருதியில வந்து எல்லாம் துன்பம்தான் இங்க கஷ்டந்தான் இதிலிருந்து விட்டு அந்த பராபிரகிருதியா இருக்கிற ஸ்வரூபத்தை நாடுறதுக்குத்தான் அந்த சத்குருவை ராமர் போய் சரணாகதி பண்ணினார் ராமரே வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னார் எல்லாரும் இந்த யூத்த வந்து ரொம்ப வாழ்த்துறா எல்லாருக்குமே யூத்து தானே பெருசு யௌவனம் எந்த சினிமாவும் பார்த்தேன்னா எல்லாம் யூத்து தான் ஒரு தாத்தா பாட்டியை பத்தி யாராவது கதை எடுப்பாளா காளிதாசன்லேருந்து ஆரம்பிச்சு யாரும் அப்படியெல்லாம் எழுதலை எல்லாம் அந்த சின்ன வயசுல அதை பத்தி வேற யாரும் அதை பத்திலாம் கருதை எழுதலை ஆனால் ராமர் மட்டும் என்ன சொல்றார்னா இந்த யௌவனம் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு காலம் அப்படிங்குற தே தன்யாக தே மகாத்மான துருஷாபுவி ஏ சுகேன சமுத்தீர்ணா சாதோ யௌவன சங்கடாது தே தன்ய அவர்கள் தான் தன்யர்கள் பிளஸட் ते தே மகாத்மான அவர்கள் தான் மகான்கள் தே ஏவ புருஷாபுவி அவர்கள் தான் புருஷர்கள் சொல்லணும் யாருன்னா யாரு எந்தவித தவறும் நடக்காம எந்த அழுக்களையும் விழுந்து போகாம எ்விதத்தையும் தர்மபதத்தை விட்டு விலகாம இந்த யௌவனம் தாண்டி போறானோ அவனுக்குதான் மகாத்மான்னு சுகமா ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு இல்லை முடியற வேற நான் ரூம் குள்ள இருந்தே வெளியில வர மாட்டேன்னு மூடி நோக்கார்ல சுகேன சமுத்தீர்ணாக யன சங்கடாது அப்படி யவனம்ங்கிற சங்கடத்திலேருந்து சுகமா யாரு வெளியவராளோ அவாதான் மகான்கள் அதனால எனக்கு எப்படியாவது உபதேசம் பண்ணி எனக்கு அறைய தூங்களேன் ஞானத்தை உபதேசம் பண்ணி எனக்கு வழிகாட்டுங்கோ எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ ஆக்சுவலா பார்த்தா விஸ்வாமித்ரரும் உபதேசம் பண்றார் அப்புறம் வசிஷ்டர்கிட்ட உபதேசம் பண்ண சொல்றாரு இதெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தாச்சு ராமாயணத்துல கூட வால்மீகி பூர்வ ராமாயணத்துல இதை சொல்லலையேன்னு ஒரு சங்கடம் இருக்கு நமக்கு வாசிஷ்டம் செப்பரேட்டாகவே இருக்கு ஆனா எனக்கு என்ன தோன்றது விஸ்வாமித்திர கொஞ்சம் உபதேசம் பண்ண வசிஷ்டர் உபதேசம் பண்றார் வால்மீகி எங்க கோடு காட்டியிருக்காருன்னா இந்த குழந்தைகளை ரெண்டு பேரும் யாக சம்ரக்ஷணத்துக்கு காட்டு கழிச்சுன்னு போற ரொம்ப அழகான சீன் வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப பக்தியோட வால்மீகி விஸ்வாமித்ரோ பண்ணிட்டு ராமலக்ஷ்மணர்கள் போறார் நிறைய உபதேசங்கள் பண்றார் விஸ்வாமித்திரர் ரொம்ப கம்பீர புருஷர் அவர் அவர் தான் சீதா பரிணாயம் வரைக்கும் கூட்டின்னு போறார் அந்த கூட்டின்னு போகிற போது இன்ஃபேக்ட் அவ்வளோ சீரியஸ் பர்சன் அவர்கிட்ட தான் ராமநாமத்தோட டேஸ்ட்டை கூட வாயில வைக்கிறார் வால்மீகி என்னக்கா ராமாயணத்தில் வந்து அங்கங்க ராமா ராமா ராமான்னு வால்மீகி சொல்றதே ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் அந்த ஸ்லோகமே கூஜந்தம் ராமராமே தி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகிங்கிற ஒரு குயில் ராமாயணங்கிற அந்த கவிதையாக கூடிய களையில உட்கார்ந்து ராமாராமான் கூவின் இருக்குன்னு இந்த அயோத்தியிலேருந்து ராமலட்சுமணர்களை அழைச்சிட்டு போய் சரையு நதிக்கரையில் வந்ததும் விஸ்வாமித்திர அப்படி திரும்பி பார்க்குறாரு அது வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு சத்தம் பெஷாம ரொம்ப சீரியஸ் டீச்சர் கூட போற மாதிரி போறது பயந்துண்டு ஆனால் அந்த சரையூ தீரத்தில் வந்ததும் விஸ்வாமித்திரர் இருக்காரு அப்படி திரும்ப பார்த்து அத்தியர்தோஜனாம் கத்வாம் மேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத் அப்படி திரும்ப பார்த்து ராமா அப்படின்னு மதுரமாக கூப்பிட்டாங்க அவ்வளோ ஸ்வீட்டா அது சொல்றதுலேயே அவ்வளோ அழயுவா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத் அப்படி விஸ்வாமித்திர கூப்பிட இவ்வளோ நேரம் சீரியஸாக எழுந்த அந்த ராமரும் லக்ஷ்மணரும் ஓடி போய் விஸ்வாமத்தர் மடியில் உட்காந்துட்டோம் அந்த கூப்பிட்றதுல அவ்வளோ அன்பு அவ்வளவு செலுகை அந்த குழந்தைகளை மடியில் போட்டுன்னு கதை சொல்லிக் கொடுத்து சரையோ தீரத்தில் தூக்கம் பண்ணி காற்றால் லைட்டாக எழுந்திருக்கிறார் எழுப்பி விடுறார் சூரிய உதிக்கிறதுப்பா சந்தியாவந்தனம் பண்ணணும் எழுந்துருன்னு எழுப்பி விடுறார் அதுதான் ஃபேமஸ் ஸ்லோகம் அதை வச்சுன்னு தான் அந்த சுப்பிரபாதம் வந்தது கௌசல்யா சுப்ரஜா கர்த்தவ்யா சுப்ரஜாராம் ஒரு குழந்தைய எப்படி எழுப்பணுங்கிறது ரிஷி சொல்லி கொடுக்கிறார் ஏன்னா ரிஷி தான் அம்மா இல்லையா பாலா மாதரம் அப்படின்னு வேதமே சொல்றது பசிச்ச குழந்தைகள் ஒரு அம்மாகிட்ட ஓடி போற மாதிரி தான் சம்சார தாபத்தினால தவிக்கிற ஜீவன் வேத மாதா கிட்ட ஓடி போகறது இந்த மாதிரிருவ ரிஷிக்கிட்ட பார்க்கலாம் அதனால என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி இந்த குழந்தைகளை எழுப்பி விட்டு சந்தியாவந்திரம் பண்ணணும் சூரியன் பகவான் சஹசிரபானுவா இருக்கிற சூரியன் உதிச்சுன்னு வரான்ப்பா எழுந்து சந்தியாவிந்தனம் பண்ணணும் எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விடுறேன் இந்த குழந்தைகள் அப்புறம் நிறைய கதையெல்லாம் சொல்லி காட்டுக்குள்ளே போறாளோ இல்லையோ அப்போ பசி தாகம் பலவித துவந்தவங்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் அதனால் உங்களுக்கு ரெண்டு மந்திர கிராமத்தை உபதேசம் பண்ணுற எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை இல்லையா பலா அதிபலான்னு ரெண்டு மந்திர கிராமம் அது எனக்கு தோன்றுறது அது இட் இஸ் நத்திங் பட் யோகவாசிஷ்டம் தான் அந்த யோகவாசிஷ்டம் உபதேசம் பண்ணினாருங்கிறத ஒரு குறிப்பு போட்டு காட்டுற மாதிரி பலா அதிபலாங்கிறதுக்குள்ளே முடிச்சு எனக்கா இந்த பிரியனாலதான் எதுவும் தெரியாம இருக்கும் சுகதுக்கங்கள்லாம் பாதிக்காம இருக்கும் உபாயங்கள் நிறைய இருக்கு அந்த உபாயம் மட்டுமில்லை பலாங்கிறது வந்து உபாசனை பிரம்ம ரெண்டு சேர்ந்தது தான் பலாங்கிறது உபாசனை அதிபலாங்கிறது பிரம்ம வித்தியம் இது ரெண்டையும் தான் விஸ்வாமித்திரர் கொடுத்தாருன்னு சொல்லணும் ஏன்னா அது இங்கே வா அதுக்கு அந்த பலா அதிபலாவுக்கு என்ன அர்த்தம்னா எங்க பார்த்தாலும் தெரியாது ராமாயணத்துல அப்புறம் விஸ்வாமித்ர மகர்ஷியை எங்கேயுமே பார்க்க முடியும் மகான்கள் வந்து அதுக்கப்புறம் மாறு தட்டிக்கிறதுக்கு எங்கேயும் வர மாட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உபதேசம் பண்ண தோதாபுரி ராமகிருஷ்ணரோட சிஷியர்களுக்கெல்லாம் தாண்டியும் அவர் இருந்திருக்கார் அப்புறம் பின்னால ராமகிருஷ்ணன் மடம் வந்தோட சிஷியரோடய வரல அதுக்கப்புறம் பார்த்திருக்கா பல இடங்கள்லயும் இதெல்லாம் எங்க நான் உபதேசம் பண்ணினவரோடது அப்படின்னு மாறு தட்டிக்கிறதுக்கு அவர் எங்கேயுமே வரல அந்த மாதிரி விஸ்வாமித்திர எங்கேயுமே அப்புறம் சீன்லயே இல்லை ராமாயணத்துல முடிஞ்சு போச்சு அவர் பாட்டுக்கு அப்படி உபதேசம் பண்ணி கதைகள்லாம் சொல்லி கொடுத்து யாருக்கு யாருக்கு அனுகிரகம் பண்ணமோ அவளுக்குலாம் ராமருக்கு லக்ஷ்மணருக்கு அனுகிரகம் பண்ணதில்லை இன்றைக்கி கூட அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த கௌதமாஸ்ரமத்துக்குள்ளே போய் கௌதம மகர்ஷி அகல்யா நமக்கு கதை தெரியும் அகல்யாவுக்கு சின்னதாக ஒரு தவறு வந்துடுச்சு ராமாராயணத்தில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் வந்து கதை வந்து ரொம்ப நேச்சுரல் ஹியூமன் லெவலில் தான் மீதி நம்ம கல்லாக இருந்தார் கல் அகல்யா வந்து கல்லாயிட்டா அப்படின்னு கதையெல்லாம் கட்டிருக்கோம் ஆனால் வால்மீகி அப்படிலாம் சொல்லலை மறைஞ்சிருந்தா அப்படி தான் சொல்கிறார் ஒரு ஸ்டாக்னேட்டடாக இருந்தால் ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு ஃப்ளா வந்துடுத்து ஒரு தவறு வந்துவிடுத்தானா சில சமயம் நம்மளோட எஃபர்ட்னால மேலே போகவே முடியாது அந்த ஸ்டேட்டை தாண்டனமான ஏதாவது ஒரு மகாபுருஷ சம்பர்க்கத்தினால தான் அந்த நிலையை தாண்ட முடியுமே தவிர அந்த நிலையில சிக்கிண்டாச்சுன்னா அப்புறம் நம்மளால் வெளியில் போக முடியாது ஒரு முடிச்சு போல மாட்டின் விடுவாங்க அப்படி மாட்டின்னு இருந்தா அவ்வளோ அவளை அந்த நிலையிலேருந்து கரையேற்றுறதுக்காக விஸ்வாமித்திரருங்கிற அந்த மகா காருணிகராக இருக்கிற மகர்ஷி ராமரை அழைச்சிருந்து போகிறார் ராமரோட சாநித்திய பலத்தில் அகல்யை திரும்பவும் தபோ அக்னி ஜுவலிக்க பிரகாஷிக்கிறார் இன்னொரு அழகத்தில் என்னென்னாக்கா அகல்யக்கு ராமரோட சாநித்தியத்தினால திரும்பவும் அந்த தபோ மார்க்கத்துக்கு வந்தாளா அப்போ வாஸ்துவமாக நம்மளாம் ஒரு சினிமா டிராமா எடுத்தால் என்ன பண்ணுவோம் அகல்யே ராமரை ஸ்துதி பண்ணினா மீதி ராமாயணங்களெல்லாம் இருக்குது அகல்லிய ராமரை ஸ்தூதி பண்ணினா ராமர் அப்படியே சங்கர் சக்கர கதாபாணியாக நின்றார் இருக்கணும் இல்லையா வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா அகல்யை வந்து திரும்பவும் வந்து பிரகாஷிச்சுன்னு வந்து ராமலக்மணால் முன்னாடி வந்து கை கூப்பி நிற்க விஸ்வாமித்ர ராமா நமஸ்காரம் பண்ணுங்கிறார் ராமா நமஸ்காரம் பண்ண அவள் தப்போ கௌதம தர்ம பத்னியா இருக்கிறவங்க நமஸ்காரம் பண்ணுன்னா ரெண்டு குழந்தைகளுமா நமஸ்காரம் பண்றோம் அதான் அந்த ரிஷியோட நிலை எப்படி இருக்கு நம்ம டிராமா போடுறதெல்லாம் எப்படி இருக்காங்க வித்தியாசம் தெரியும் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்றோம் அவ்வளோ அப்படி இருக்கும் அந்த கதையோட அழகு சாதாரண மனுஷனா இருந்துட்டுதான் பூர்ண புருஷனா இருக்காங்க து ஒரு கஷண நேரத்துக்கு கூட மறக்காம இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன் நாம சொன்னோம் இல்லையா நேற்றுக்கு ஒரு கஷண நேரத்துக்கு கூட ஸ்வரூப விஸ்மிருதி இல்லை நிமேஷார்த்தம் திஷ்டந்தி விற்தி பிரம்ம வினா யதாதிஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாதயம் பிரம்மா சனகர் சுகர் யாருமே வந்து அவளோட மகிமை என்னன்னா ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட ஸ்வரூப விஸ்மிருத்தியே வரலை ஸ்வரூப விஸ்மிருதி வராமல் எப்படி இருக்க முடியும் ஆத் ஆத்மாங்கிறது மனசுனால ஒரு மெடிடேஷனால வந்து தானா மறந்து போயிடும் என்னக்கா மெடிடேஷன் ரொம்ப நேரத்துக்கு நிற்காது அந்த மெடிடேஷன் எப்போ போகிறதோ அப்போ போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பலம் இருக்கிறவன் நிற்கும் அப்புறம் போயிடும் சொப்பனத்துல தூங்குற போது சொப்பனத்துல போயிடும் அவ்வளவு தியானம் இருந்தா சொப்னத்துல கூட இருக்கும் சுசுப்தி நழுவடும் எப்ப வந்து இது திருடமா எக்காலத்திலையும் நழுவாம இருக்கும் கேவல குருவாக்கிய சிரவண மாத்திரத்தினால இருக்கக்கூடிய சத்வஸ்துவோட சுவாவமே அது அப்படிங்கிற பிரத்யபிக் இவனுக்கு ஞபப்தி எப்ப வரதோ அந்த ஞபப்தி அதுக்கப்புறம் அந்த விற்தி இருக்கே சித்வரூப கர்ப்பமா ஹிருதயத்துக்குள்ள லயமாகிறது நான் இந்த வார்த்தைகள்லாம் வேணோடு அந்த விற்த்தி இருக்கே விரத்தி வந்து குருவாக்கியத்தை கேட்டு வாங்கிட்டு அந்த விற்த்தி வந்து சைதன்ய கர்ப்பம் ஆடுறது பகவத்பாதால உபயோகப்படுத்துற வார்த்தை அது அது சைதன்ய கர்ப்பமா அந்த விற்த்தி ஹிரதயத்துக்குள்ள லயமாய் தூங்குற போது நம்ம ஒரு எண்ணத்தோடு தூங்கினோம்னா அதோ எண்ணத்தோடு எழுந்திருக்கிற மாதிரி சைதன்ய கர்ப்பமா லயமாயி ஸ்வரூபத்தில் இருந்து சைதன்ய அபிமானத்தோட வெளியில வர்த்தேன் நமக்கு எப்படி இந்த சரீரம் மனசு நான் அபிமானத்தோடு இருக்கோமோ அதுபோல எல்லையற்ற அந்த பொருளே நான் அப்படிங்கிற அபிமானம் அழுவாம நான் ஆத்மா நாம் பிரம்மங்கிற அந்த பிரித்திபிக்னையோட வெளியில வர்த்தன் அந்த பிரத்திபிக்னையோட வெளியில வர்த்த சர்வாத்மவேதனம் சுத்தம் எதோ தேதி தது பாதி பிரசிததி கால சர்வாத்மால்லூப ராஜத்தை நிறைய ஸ்லோகங்களை நாம் இதுல விட்டுண்டே போறோம் இதுலதான் நான் வந்து ரெண்டுதான் முன்னாடி ஆகாஷன் அப்படிங்குற ஒரு பிராமணனோட கதையை சொன்னேன் அது இந்த உற்பத்தி பிரகரணத்துலதான் வருது அந்த கதை இந்த இடத்துல வருது ஆகாச ஞானிகள் எல்லாமே ஆகாஷ அந்த ஆகாசென்மாவா இருக்கிற பிராமணனோட கதையும் இந்த இடத்துல வருது இந்த துவத்தை உணர்ந்த ஜானிக்கு நமக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிற மாதிரி அவரோட சரீரம் என்ன அப்படின்னா இந்த விஸ்வமே அவனுக்கு சரீரம் இந்த பிரம்மாண்டமே அவனுக்கு சித்யோம கேவலமனந்தம நாதி மத்தியம் பிரம்மேதி பாதி நிஜித்தவசாத்வயம் பூ ஆக்காரவா இவ புனிவஸ்து வந்தியா தனூஜைவ து நாஸ்தி தேகாம் ஆதிவாஹிக ஏவாச தேகோஸ்தி அஸ்யஸ்வயம்புவா பிரம்மாவை பெரிய முதல் ஞானின்னு சொல்கிறோம் பிரம்ம வித்யை மட்டும்தான் பிரம்மாவுக்கு ஸ்தானம் கொடுக்கறது புராணங்கள்லாம் வந்து பிரம்மா பற்றி பேசவே பேசார் சிருஷ்டிகர்த்தாக்கு எங்கேயோ ஒரு இடிச்சல் வந்துருது ஆனால் வேதாந்தத்தில் மட்டும் அவர் முதல் ஐயோ பிரம்மாதிப்பியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தியோ வம்ச ரிஷிபியோ நம அப்படின்னு தான் முதல் குருவே அவர்தான் முதல்ல பிரம்ம வித்தியை பிரகாசிச்சது யாருக்குன்னா யோ பிரம் பூர்வம் யோ வைவேதாம் அப்படின்னு அவரை தான் ஸ்துதி பண்றோம் அந்த பிரம்மாவுக்கு தான் முதல்ல பிரகாசமாச்சு அந்த பிரம்மாவையே முதல் ஞானிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறோம் பிரஜாபதிங்கிறோம் அவருக்கு அவர்கிட்ட தான் போய் நிறைய பேர் ஞானோபதேசம் கேட்கிறார் இந்த வசிஷ்டருக்கு கூட அவர்தான் ஞானத்தை உபதேசம் போன தடவை அதை அந்த கதை சொல்லியிருக்கேன் வசிஷ்டர் வந்து பூர்ணமாவே பிறந்து விடுறார் பிரம்மாவோட ஹிருதயத்திலிருந்து அவர் பிறந்ததோட பர்பஸ் என்ன லோகத்துல போய் உபதேசம் பண்ணும் அவர் அப்படியே வந்து உலகத்துக்கு அனுப்பினப்போ அவர் பார்த்தார் எப்படி யாருக்கு என்ன உபதேசம் பண்றது எல்லாரும் பூர்ணமா தானே இருக்கா யாருக்கிட்டே அவருக்கு எந்த தோஷமும் தெரியல எல்லாரையும் பரபிரம்ம வஸ்துவாவே தெரிஞ்சது உபதேசமே பண்ண முடியலை பிரம்மா திருப்பி கூப்பிட்டார் திருப்பி கூப்பிட்டு என்ன பண்ணார்னா கொஞ்சம் தீர்த்து தடுத்து அவர் முகத்துல தெளிச்சு லோகத்துல யாரு யாரு என்னென்ன சம்சார துக்கங்கள் இருக்கோ எல்லாம் ஒரு க்ஷணத்துல அனுபவீங்க ஒரு க்ஷண நேரத்துல எல்லாரோட துன்பங்களையும் அவர் அனுபவிச்சுட்டார இப்படி தகச்சு நிற்கிறத இப்ப எங்கிட்ட உபாயங்கள் அப்படிங்கிற சுவாமியும் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் உபதேசம் பண்றார் இப்போ நீ உலகத்துக்கு போ இப்போ புரியும் உனக்கு இப்போ எல்லாரோடய கஷ்டங்களும் அவள் எந்தெந்த நிலையில் இருக்கா எப்படி எப்படி கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் ஞானிட்டு இருக்கிற கருணைக்கே காரணம் எத்தனையோ ஜென்மாவில் இருக்கிற அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் எல்லாத்தோடய மேன்ஸ்கிரிப்டும் உள்ளே இருக்குது நாடி ஜோல்சியம் பார்க்குற மாதிரி யார் போய் முன்னால் போயிருந்தாலும் இவன் அவனுக்கு என்னென்ன கஷ்டம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது ஏன் எப்படி இருக்குது எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது அதனால கருணை வருது சுயம் அந்த கஷ்டம் அனுபவிக்கலாம் அந்த கருணை தெரியவே தெரியாது அந்த கருணை எப்படி அவளுக்கு மட்டும் அந்த கருணை வர்றது அந்த கம்ப்ளீஷன் அவளோட பர்ஃபெக்ஷன் இன்க்ளூட்ஸ் அந்த எல்லா இம்பர்ஷனும் இன்க்ளூட் அதனால என்ன அந்த இம்பர்ஃபெக்சன் தெரியாத எல்லாருக்கும் உலகத்தில் பல விதத்தில் இருக்கிற கஷ்டங்கள் இருக்குங்கிறது அவளுக்கு நல்லா நன்னாவே தெரியறது அந்த திரியறதுனால அதை உள்ளடக்கிக்க முடியாது இல்லையா அதுக்காக வசிஷ்டரை வந்து லோகத்துல ஆச்சாரியனா போனமுறத்துக்காகவே ஒரு கஷண நேரத்துக்கு எல்லா கஷ்டங்களையும் பிரம்மாவே ஒரு கொடுத்தார் அனுபவிச்சிடும் இப்ப கேளு இப்ப அனுபவிச்சு அந்த ஞானத்தை கொடுத்தப்போ பிரகாசிச்சது அப்படி பிரம்மா வசிஷ்டருக்கு கொடுத்து வசிஷ்டர் வந்து ராமருக்கு கொடுக்குறார் வசிஷ்டர் கிட்டேருந்து ராமருக்கு கொடுத்தது ஒரு யோக வாசிஷ்டம் யோக வாசிஷ்டம் எப்படி வந்ததுன்னா மீதி இருக்கிற வேதாந்த சம்பிரதாயத்தில் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் பின்ன வசிஷ்டரோட புள்ளை சக்தி அப்புறம் பராசரர் அப்புறம் வியாசர் சுகர் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் சங்கராச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தை சொல்கிறோம் இங்கே எப்படி வந்ததுன்னா ஒரு டான்சன்னாக அப்படியே படுத்து வசிஷ்டர்கிட்ட அப்படியே ராமருக்கு போய் ராமருக்கு உபதேசம் பண்ற அந்த சபையிலேயே சித்தர்களை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு போய் காஷ்மீர்ல போய் பப்ளிஷ் பண்ணி விட்டாலாம் அதுதான் வாசிஷ்டம் அது அப்புறம் அப்புறம் வரல அது அப்படியே அங்கேயே வந்துடுது ராமருக்கு உபதேசம் அப்படியே நமக்கு கிடைச்சிருது அந்த வசிஷ்டர் அவரு கூட அவருக்கு குரு வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணின மாதிரி நாரதருக்கு இன்னொரு விதமாக உபதேசம் பண்ணினார் அந்த அதே பிரம்ம ஒரே வித்தியையே இவாளுக்குலாம் கொடுக்க உபாசனா வைவித்தியத்தினாலையும் அவ வாழ்களுக்கு இருக்கிற உபாதியில் இருக்கிற டிஃப்ரென்சஸ்னாலையும் வித்தியா வித்தியாசமாக வந்துருது நாரதருக்கு கொடுத்தார் நாரதர் வியாசருக்கு கொடுத்தார் பாகவதமாக வந்துடுது இதே பிரம்ம வித்தியை தான் கேட்குறவாளுக்கு என்ன தோன்றுறது பாகவதம்னால் ரொம்ப சிம்பிள்னு தோன்றுறது சில விஷயங்களில் பார்த்தா யோக விட ஒரு ஸ்டெப்பு மேலே யோகவாசி இஷ்டமாவது என்ன சொல்றதுன்னா பாவாத்வைதம் சதாக்குரிய கிரியாத்வைதம் சைட்ல பார்த்துன்னு சொல்றது பாவத்துல அத்வைதத்தை எப்பவும் வச்சுக்கோ கர்மாவில் அத்வைதத்தை காட்டி விடாதே அப்படின்னு அப்படிங்குற பாவத்துலதான் அத்வைதம் இருக்கணும் வாசி பாகவத என்ன சொல்றதுன்னா பாவாத்வைதம் கிரியாத்வைதம் திரவியாத்வைதம் அப்படின்னு சொல்றது பாவத்தில் அத்வைதம் கிரியையில் அத்வைதம் திரவியத்தில் அத்வைதம் அதுக்கப்புறம் இருப்பு கிடையாது போய் இந்த நூல் இப்படி இப்படி வெளியில வந்துட்டே இருக்கு அதனால எனக்கு நூலே இல்லாத வஸ்திரம் கொடுங்க இப்படி கைய காட்டி நான் மட்டும் போறோம் வஸ்திரமே இல்லை இல்லையா அதனால ஜகத்பூரா ஆத்மாவால வியாபிச்சிருக்குங்கிறத பாவத்துல ஏத்துக்கிறது இருக்கே பாவ பலத்தனால ஏத்துக்கிறது இருக்கே அது பாவாத்வைதம் அப்புறம் அந்த அகண்ட பூர்ணமா இருக்கிற வஸ்துவிலிருந்து கர்த்தாவாக நான் ஒருத்தன் அந்நியன் இல்லை அப்படின்னு கர்த்திருவத்தை நீக்கம் பண்றது கிரியாத்வைத்தம் என்ன கர்மா பண்ணினாலும் இவன் மேல உட்கார போறதில்லை அப்புறம் திரவியங்கள் எந்த திரவியங்கள் எந்த பொருளும் என்னோடது இல்லை என்ன அந்த திரவிய அதனால எந்த பொருளும் என்னோடது இல்லை எல்லா பொருளும் பகவானை சேர்ந்தது எந்த பொருளும் என்னோடது இல்லை சர்வம் வஸ்து அச்சுத நிர்மிதம் இந்த பொருள்ல இருக்கிற மமதியை நிவர்த்தி பண்றதற்கே பொருள்ல இருக்கிற அத்வைதம் பொருள்ல இருக்கிற அத்வைதம் செயல்ல இருக்கிற அத்வைத்தம் இப்படி மூன்று அத்வைத நிலைய பாகவதம் பேசுறது பாகவதம் வந்து அத்வைத கிரந்தம் பூர்ணமான அத்வைத கிரந்தம் ஆனா குழந்தைகள் கூட ரசிக்கிற மாதிரி அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டு பாடின்னு வந்துட்டார் அவர் நாரதர் ஏன்னா அவர் நாரதர் வந்து ஒரு ஜாலி ரிஷி எங்கே வேணால் போகலாம் இரண்ய கஷிப்பூட்டையும் போகலாம் இந்திரன்கிட்டையும் போகலாம் இந்திரன்கிட்ட போய் இவரை பற்றி பற்றி வைக்கலாம் இந்திரன் இந்திரன் என்ன சொன்னானும் நேரம் வந்து இரண்ய கஷிப்பூக்கு வைக்கலாம் எங்கே வேணால் போகலாம் அவருக்கு ஒன்றும் எந்த இடத்துலேயும் பிரதிபந்தமே கிடையாது அவர் கவலைப்பட்டுண்டார் அப்படிங்கிறதே கிடையாது நாரதர் ஞானிகள் எப்படி எப்படி இருப்பா பாருங்களேன் சந்தோஷமா வீணை வாசிச்சுண்டு வேடிக்கை பாகவதால் கூட சொல்லுவா இரண்ய நாராயணா அப்படின்னு இந்த ஊரில் சொல்லப்படாதுன்னு நாரதர் போய் இந்திரன் இரண்ய கசிப்பு போய் உங்க முன்னாடி என்னை கச்சேரி பண்ணணும் அப்படின்னுறான் என்ன கச்சேரினா வீணையில் பாடினே ப்ரா நாராயண அப்படின்னு நாராயண நாமத்தை வச்சுட்டே பாடினாராம் இரண்டிய கஷ்டப்பு ரொம்ப பிடிச்சிருத்தான் நாளைக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டு வீணை கச்சேரி இந்த நாராயண நாராயணான்னு இன்னைக்கு பாட்டு பாடினே இதே பாட்டு அடுத்த நாளைக்கு வேறே பாட்டு பாடினா அவன் பிடிக்கல அவங்க காதல கூட இந்த விஷயத்த போடுறோமான அவருக்கு எங்க வேணா போல ஃப்ரீயா பாட்டு இந்த சங்கீதாத்மக்கமாக ரசமா குழந்தைகளுக்கு கூட உபதேசம் பண்ணி பெரிய புரட்சி அவர் தான் பண்ணார் நம்ம தான் சொல்கிறோம் சாமி விவேக வைராகியலாம் முடிச்சுட்டு வாங்கோ கல்யாணம் முடிச்சுட்டு வாங்கோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாங்கோ சன்னியாசம் எடுத்துகிட்டு வாங்கோ பிராமணனாக பிறந்துட்டு வாங்கோ எல்லாம் சொல்கிற உலகத்தில் பூரா யாரும் எதுவும் பண்ணப்படாது ஜபிக்கப்படாது தியானம் பண்ணப்படாதுங்கிற இரண்ய கஷிபுவோடு பீஜத்தை கர்ப்பத்தில் வச்சுருக்கிற அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு உக்காத்து ஞானியாக புறக்க வச்சுட்டார் வர பெரியவலூஷன் அவரோட பிலாசபி என்னதுன்னா யாருங்கிறது முக்கியம் இல்லை நான் சொல்றதுக்கு நடுவில் அவன் வராம இருந்தா போறும் அம்ன பகவான் சொன்னார் தேவராஜ முதலியார் பகவானை அருள் வேணுமே பகவானை மோட்சம் அடையணும்னா அருள் தான் இருக்கு நீ குறுக்கே வராம இருந்தா போற குறுக்கே வராம இருந்தா அந்த பிரகலாதன் வந்து யாரோட பிள்ளை ஹிரண் கஷி போடு பிள்ள அந்த அம்மாவை கர்ப்பமா இருக்கிறதும் கோபிச்சுக்க முடியாது சந்தோஷமா சிரிச்சு ஆனந்தமா எங்க வேணா போயிட்டு ஒரே ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த தக்ஷன் ஷாபம் கொடுக்குறான் அவ்வளவுதான் என்னக்கா அவர் படாத பாடுபட்டு தபஸ் பண்ணி அன்றைக்கெல்லாம் குழந்தைகள்லாம் தபஸ்னால பிறந்தது தபஸ் பண்ணி ஒரு பத்தாயிரம் குழந்தை பெற்றார் என்ன பொழுது பாப்புலேஷனே இல்லை இந்த பத்தாயிரம் குழந்தைகளையும் வந்து போய் நீங்க போய் தபஸ் பண்ணி இன்னமும் பிரஜாபிவிருத்தி பண்ணுங்கன்னு அனுப்பினா போற வழியில நாரதரை பார்த்து விட்டா எங்கே விருத்தி ஐயே இதெல்லாம் யாராவது பண்ணுவாளா அழகாக பக்தி பண்ணிட்டு பகவதாரம் பண்ணிட்டு முக்தி அடைய பார்க்கணுமே தவிர இதில் போய் மாட்டிக்காதுங்கோ இதெல்லாம் பாருங்கோ என்ட்ரி டோர் மட்டும்தான் இருக்குது திரும்பி வர முடியாது இதுக்குள்ளே போனாக்கா நீங்கள் போகிற டோர் டிசப்பியர் ஆகிடும் திரும்ப வர முடியாது அதனால அப்படியே போயிடுங்கோ அப்பா அப்பாட்டை என்ன பதில் சொல்கிறேன் அப்பாவை நம்ம பார்க்கவே பார்க்க மாட்டா அப்படியே போய்டும் அப்புறம் கரெக்டாக திரும்ப வந்து தக்ஷன்கிட்ட வந்து உங்கள் குழந்தைகள்லாம் அப்படியே போகிட்டோம் சன்னியாசம் ஆகிட்டு அதை ரிப்போர்ட் வேறு பண்ண முதல் தடவை தக்ஷன் அப்படி அடக்கி வச்சுன்னா செகண்ட் திருப்பி ஒரு பேர் அனுப்பினா திருப்பி இவர் குறுக்கே வந்தார் எங்கே போகிற பண்ண ஏன் இல்லை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் உங்கள் அண்ணாமர் இருந்தால் தெரியுமோ ஐயோ அதை எங்கள் அப்பா இல்லையே எங்களுக்கு பிரதர்ஸ் இருந்ததாவே எங்களுக்கு தெரியாது அது சொல்லாமல் இருக்கிறதுல ஒரு சீக்கிரட் இருக்குது நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்குது இவ அப்படின்னால என்ன சொல்லுங்க சுவாமி நடந்தா இதே இந்த வழியில் நான் தான் சொன்னேன் இப்படி மாட்டிக்காது எங்கோன்னு புத்திசாலிகள் தப்பிச்சுன்னு நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னுட்டு போயிட்டார் தக்ஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது இது பாருப்பா அசத்து நீ ரொம்ப டெய்ஞ்சரஸ் ரிஷி இங்கே போகிற இடத்துல எல்லாம் இருக்கிற வாழையெல்லாம் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் ஞானத்தை அடைஞ்சுதான் ஆகணும் பகவத் பிராப்தி அடைஞ்சு ஆகணும் ஆனால் உலகத்தில் இருக்கிற இந்த விஷயங்களையெல்லாம் அனுபவிக்காம வைராக்கியம் எல்லாம் வந்துடாது நீ இப்படி சொல்லி அனுப்பினா எல்லாம் எல்லாேருக்கும் வந்துவிடாது அதனால் நீ ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு இடத்துல நீ இருக்கப்படாது அதனால உனக்கு நான் ஷாபம் கொடுக்குறேன் எங்கேயுமே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது சுற்றிகிட்டே இருப்பேன்னு கொடுத்தா ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஏன்னா எங்கேயா இருந்தால் தானே ப்ராப்ளம் இருந்துகிட்டே போயிகின்றே இருக்க வேண்டியது தான் சஞ்சரே சுக்கனாரதாது இவத்தி ஒரு இடத்துல இருந்தால் தான் கொஞ்ச நாள் அங்கே ஒரு காசை பொலிட்டிக்ஸ் எல்லாம் வந்துடும் என்னால் உங்க ஊர் இருக்க வேண்டியது ஒரு சுவாமிகள் கதையே சொல்லுவா இதுல ஒருத்தர் வந்து குழந்த பொருள்ல குழந்தைக்குலன்னு அழுதுண்டே இருந்தார் பக்கத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தார் அவ சிஷ்யர் சொன்னார் சுவாமி நீங்க கொடுத்தீங்களா வாழ் குழந்தை பிறந்தா நம்ம வரிசையா இங்க கியூ நுப்பாளே அதுக்குதான்ப்பா திரும்பி இந்த ஊருக்கே வரப்படாதுங்கிறது கொடுத்துட்டு போயே போயிடும் இந்த ஊர் பக்கம் நம்ம திரும்ப வரப்படாது அந்த ஒரு பரம்பரை சொல்லும் வருது வியாசருக்கு வந்து இப்படி ஒரு பரம்பரையும் இருக்கு அப்படி ஒரு பரம்பரையும் இருக்கு இந்த வசிஷ்டர் தான் இங்க வந்து உபதேசம் தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு அவனோட சரீரம்ங்கிறது இந்த ஒரு இடத்துல லோக்கலைஸ்டா இல்லை அகண்டாக்காரமாக பூர்ணமாக இருக்கு அந்த பூர்ண புருஷர் எந்தவித பந்தமும் அவனுக்கு பாதிக்கிறது இல்லை அந்த பிரம்மாவோட கதையைத்தான் நம்ம வந்து இந்த ஆகாஷென்மான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ராமர் கேட்குறார் பகவன் எனக்கு வந்து நீங்கள் திரும்ப உபதேசம் பண்ணுங்கோ இந்த ஞானம் எப்போ கிடைக்கும் எத்தனை நாள் ஆகும் இந்த ஞான நிலையை அடையிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறார் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் எ நாளில் அடைய முடியும் ஒரு கோர்ஸ் ஒரு வாரத்தில் அடைய முடியுமா இல்லையா ஒரு மாசத்துல அடைய முடியுமா சில சொல்லுவாங்க இதெல்லாம் இப்ப நமக்கு இந்த ஜென்மாவில் எங்க வரப்போறது எவ்வளவோ ஜென்ம முடிஞ்சுட்டு தான் வரும் சாது சங்கம சச்சாஸ்திர பரோபவ சிராம ஒரு கிளாஸ் வைக்கிறார் அசிஸ்டர் ஹே ராமா சச்சத்திலேயே மூழ்கி இருந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை விடாம நீ மனநம் பண்ணிட்டு இருந்தாய் எப்படி மனநம் பண்ணணும் கார்த்தால முழிச்சு தூங்குற வரைக்கும் இதே விசாரம் பண்ணிட்டு இருக்க சத்சங்கத்திலே அதே கட்டு இருக்கணும் பிராதரு வைதிக கர்மதனு சத்வேதாந்த சஞ்சிந்தையா பஷ் மோட்ச மனநாத் வாசிஷ்டராமாயணாது காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ வேதாந்த விசாரம் பண்ணிட்டு காலம் போயிட்டு இருக்குங்கிறார் அப்படிதான் நமக்குள்ள இருக்க துர்வாசானா பிரதீகாரதகம்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு துர்வாசனைக்கு பிரதீகாரம் பண்ணுறது துர்வாசனைகளுக்கு டைமே கொடுக்கப்படாது பிராத காலத்திலேருந்து ராத்திரி சாது சங்கம சச்சாஸ்திர பரோபவ ஸ்ரீராம சேத்து ஹே ராம சாதுக்களோட சங்கத்தில் இருந்துகிட்டே இருப்பார் தூங்கினாலும் பரவாயில்ல ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு அதர் சேன்னு பக்தர் வருவார் அந்த பக்தர் வந்து எங்கேருந்தோ ரொம்ப தூரக்கேந்து ஒரு குதிரை வண்டி பிடிச்சிட்டு அவள் ஆஃபீஸு விட்டுவிட்டு ரொம்ப நா தூரக்கு வந்து ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் வந்துட்டு அங்கே வச்சாப்பிட்டு படுத்துன்னு தூங்கிவிடும் சத்சங்கம் எல்லாம் நடக்கும் ஒன்று கூட காதல் விழாதிக்கு தூங்கிவிட்டு எழுந்திருந்து அடுத்த நாளைக்கு குதிரை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிப்படும் ராமகிருஷ்ணரே சிரிச்சுன்னு சொல்லுவார் இந்த ட்ராமாலாம் நடக்கும் ஊரில் கிராமத்து ஜனங்கள்லாம் பாய் படுக்கையோடு வருவாள் முன்னாலையெல்லாம் விரிச்சின்னு படுத்துன்னு தூங்குவாள் ட்ராமா முடிஞ்சப்பறம் எழுந்துட்டு போவான் இங்கெல்லாம் நடக்கும் இந்த இல்லையா எங்கள் ஊரில் இந்த கதைகளி நடக்கும் கேரளாவில் அவன் அந்த துணி பிடிச்சுன்னு ரெண்டு பேர்னு இருப்பான் அப்புறம் என்னவோ உள்ள பாட்டு பாடின்னு இருப்பாள் செண்டையெல்லாம் கூட்டின்னு அந்த துணியை கீழே போடுறதுக்குள்ளேயே பாதி பேர் தூங்கி போயிடுவான் இது மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்வார் இவர் வந்துட்டு போறது எப்படின்னா இந்த ட்ராமாவுக்கு பரவாயில் தூங்கிட்டு அப்புறம் டிராமா முடிஞ்சாச்சு எழுந்திருக்கிறது சூரியன்லாம் உதிச்சுருக்கோம் ஆனால் பரவாயில்ல அவன் இங்க வந்து தூங்குறானோ இல்லையோ இந்த சத் சங்கத்துல வந்து தூங்குறானோ இல்லையோ இந்த சாநித்தியத்துல இருக்கணுங்கிற ஒரு ஆசை விருப்பம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ அதுவே பெருசு சாது சங்கமபரஹா பவ முதல் ஸ்டெப் என்னன்னா சாது சங்கமத்துல இரு அப்புறம் சச்சாஸ்திர பரோ பவ சச்சாஸ்திரம்னா இங்க மோட்ச சாஸ்திரம் உபனிஷத் வேதாந்த பிரகரண கிரந்தங்கள் பாகவதம் முதலான சத்கிரந்தங்கள் பகவத்கீதை இதெல்லாம் வந்து அழகா சாதுக்கள் காட்டுற வழியில படிக்கணும் சும்மா பண்டிதாள் காட்டுற வழியில மட்டும் படிச்சிடப்படாது பண்டிதாள்னாலே ஞானிந்தான் அர்த்தம் நான் எது சொல்றேன் சும்மா வந்து இதை வந்து யாரையாவது ஜெயிக்கிறதுக்காகவோ இல்லையே நான் படிச்சேங்கிற ஒரு பெருமைக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு சம்மானம் கிடைக்கிறதுக்காகவோ படிக்கப்படாது இத வந்து மோக்ஷ லட்சியத்தை முன்னால வச்சுண்டு விவசாயாத்மிகா புத்தின்னு பகவான் கீதையில சொல்றார் அந்த சமாதி நிலையே குறிக்கொள்ளா வச்சுண்டு சமாதி நிலைனா யோக யோகிகள் சொல்ற சமாதி நிலையும் இல்லை அந்த தத்துவஜானம் தத்துவாத்ம போத ஏவைக சர்வாசா திருணபாவக புரோக்த சமாதி சப்தேன நதி ந து தூஷ்ணீ மவஸ்தி அப்படின்னு யோகவாசிஷ்டமே சொல்றது தத்துவஜானம்தான் சமாதி அந்த தத்துவாத்ம போதம் தான் அந்த தார்டியம் ஸ்வரூப பிராஜியை உண்டாகிறவரை என்லையிலையும் கலையாத அந்த ஸ்வரூபம் பிரகாசிக்கிற வரைக்கும் யாவத் விஸ்ராந்தி ஆத்மனி ஆத்மாவில மனம் விஸ்ராந்தமாகிற வரைக்கும் விசாரம் பண்ணிட்டு இருக்குதான் சாது சங்கமத்துல இருந்துட்டு சத்கிரந்தங்களை ராமானி பண்ணி மிதிசனம் பண்ணுவாய் ஆனால் ஆனால் என்னாகும் தினை ரேவர் சொல்றார் ஒரு மாசம் எல்லாம் வேண்டாப்பா கொஞ்சம் நாள் தினை ரேவ நோ மாசைகி தினம்ங்கிறது கூட எதுக்கு சொல்றாருன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு டைம் கேப் கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்காக தினை ரேவ நோ மாசைஹி பிராப்நோஷிமாம் பராம்தியம் கொஞ்ச நாள்லேயே நீ இந்த பரமபதத்தை சுவானுபூதியை அடைய முடியும் அதுக்கு இருக்கிற வாய்ப்புண்டு ஒரு மாதம் கூட வேண்டாம் இது மாதிரி இருக்கிற ஸ்லோகம் எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஸ்லோகம் ரெண்டு விதமாக நாம் கேட்டிருப்போம் ஒன்று வந்து ரொம்ப நாள் ஆகும்னு கேட்டிருப்போம் இன்னொன்று வந்து இப்போவே படி கேட்கலாம்னு கேட்டிருப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு கேப்பு வேணும் நம்ம மைண்டில் கொஞ்சோண்டு இருக்கோ இல்லையோ ஏதோ இது பண்ணி அடையணும் சரி பண்ணி அடையணும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இரு அடைஞ்சிடலாம் தினையிரேவ நோ மாசைகி பிராப்னோஷி மாம்பராம் நீ சரியா சிரபணம் பண்ணுவாயனால் இதோ அப்படின்னு கிடச்சிடும் சட்டுன்னு காரியம் முடிஞ்சிடும் ஆனால் உன் நிர்மலமான சித்தத்தோடு சத் சங்கத்தில் இருக்கணும் ஊறப்படணும் மனசை சாது சங்கத்தில் ஊறப்படணும் சாது சங்கம சச்சாஸ்திர பரோபவசி ராமச்சேத் சத்ஷாஸ்திரத்துல மனசை போடணும் வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்ணணும் மகாவாக்கியஜன்யமான ஞானம் ஹிரதயத்துக்குள்ள வரணும் அதோட சாரம் ஹிரதயத்துக்குள்ள பிரகாஷிக்கணும் அந்த சாரம் என்ன சாரம் தான் நம்ம சர்வேஷாம் இஹாசானாம் அயம் சார சார நமக்குள்ள இருக்கு வேதாந்தம் சாஸ்திரம் வெளியிலேருந்து சொல்றதே தவிர அதோட சாரம் நம்ம தான் எல்லா வேதாந்தத்துக்கும் பிரதிபாத்தியமான வஸ்து யாரு நான் தான் எல்லா சாஸ்திரங்களும் யாரு ஸ்துதி பண்றது என்னதான் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிற எங்க இருக்க போறேன் மகிமாவில் தன்னோட ஸ்வரூபத்துல தான் இருக்க போறான் வெளியில் எங்கேயாவது இருந்து நித்தியமான நிலையே கிடையாது வெளியில் எந்த ஸ்தானத்தில் போய் இருந்து நித்தியமான நிலையே கிடையாது இருக்கிறதெல்லாம் நம்மளை கைவிட்டு போயிடும் ஷரீரத்திலையும் நித்தியமான நிலை கிடையாது மனசுலையும் நித்தியமான நிலை கிடையாது புத்திலையும் நிலை கிடையாது புத்தியில் இருக்கிற அறிவெல்லாம் மறந்துதே போயிடும் என்ன படித்தாலும் கொஞ்ச நாள் மறந்து போயிடும் வயசாக இருக்கும்போது எல்லாம் மறந்து போயிடும் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் அந்த அறிவு நம்மளை விட்டு போகாது எது விட்டு போகாமல் இருக்கு விட்டு போகாம ஒரு வஸ்து தான் நம்ம கிட்ட இருக்கு இருப்பு தான் அது அந்த இருக்கேங்கிற உணர்வு ரூபமா எந்த ஒரு சித்து பிரகாசிச்சுருக்கோ அது விட்டு போகிறதே இல்லை அதுல வந்து நீ அறிவை வச்சாயேன்னா அறிவு நித்தியமா இருக்கும் அதுல சுகத்தை வச்சா சுகம் நித்தியமா இருக்கும் அதுல அழக வச்சா அழக நித்தியமா இருக்கும் அதுல ஒன்ன வச்சா நீ நித்தியமா இருப்ப அதுல பகவான வச்சா பகவான் நித்தியமா இருப்பான் பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தந்தே சர்வ சம்சையாக ஷீயன் தேஜாஸ்ய கர்மாணி இனிமேல் சொல்கிற லைன் வந்து பாகவதத்தில் இருந்து திருஷ்டே தஸ்மின் திருஷ்டே பராபரேன்னு உபனிஷத்து பாகவதன் இந்த மந்திரத்தை எடுத்துட்டு அந்த லாஸ்ட் லைனில் ஒரு சின்ன வித்தியாசத்தை வெறுத்து ஸ்லோகமாக பண்ணி கொடுத்தோம் மந்திரத்தை என்ன பண்ணிவிடுன்னா திருஷ்டையேவ ஆத்மனி ஈஸ்வரே அப்படின்னு பண்ணு வந்து எப்போ நீ ஆத்மாவில் பார்க்குறையோ ஸ்வரூபத்தில் பார்க்கறையோ அப்போ சந்தேகங்கள்லாம் போயிடும் கர்மாலாம் கொழிஞ்சி போயிடும் கர்மாக்கள்லாம் தேஜாசிய கருமாணி ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞானம் விலகிவிடும் பூர்ணத்துவம் வந்துடும் ஏன்னா ஈஸ்வரங்கிறது வேறற விளங்கும் அருணாச்சல அக்ஷரமண மாலையில பகவான் சொல்றது வேதாந்தத்தை வேறு அற விளங்கும் பொருள் அருள் அருணாச்சல வேர் அற அந்த வேர் தன்னிலிருந்து அந்நியமான அந்த அந்நியம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கறது அப்போ ஒரு நிறைவு வர்றது ஒரு சாந்தி வரது ஒரு பூர்ணத்துவம் வருது இல்லையா அந்த பூர்ணத்துவம்னா சாரம் அந்த சாரம்ங்கிறது நமக்குள்ளே இருக்குது சர்வ வேதாந்தத்தோடும் மந்திரங்களோடும் எல்லாத்தோடும் சாரம் நம்ம ஹிரதயத்துக்குள்ள நம்ம இருப்பாக நம்ம ஸ்வரூபமாக இருக்குது அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் சாது சங்கத்திலையும் சச்சாஸ்திரத்துலையும் மனசை போடுறோம் மனசுக்கு விஹரிக்க ஏதாவது இடம் வேணுமானா அந்த விஹார பூமி வந்து சாஸ்திரமாக இருக்கட்டும் சாது சங்கமாக இருக்கட்டும் ஒரேடிய நிறுத்த முடியலையான விடு சாது சங்கத்தில் விடு எங்க வைராகியத்தோடு மனம் இருக்கும் அங்க விடு எங்க ஆத்மானுபூதியோடு பூர்ண மனம் இருக்கும் அங்க விடு அப்படியே மனசை விஹரிக்க விட்டுண்டே இருந்தாயால் கொஞ்சம் நாள்லேயே சித் ஸ்பூர்த்தி உனக்குள்ள பிரகாசமாகும் சித் ஸ்பூர்த்தி உனக்குள்ளே பிரகாஷமாகும் சித் ஸ்பூர்த்தினா என்ன நம்மளோட ஸ்வரூபம் இருக்கே நான்கிற அந்த உணர்வு இருக்கே அது வந்து தயிர் கிடையிற போது வெண்ணெய் அந்த தயிர்லேந்து செப்பரேட் ஆகி வர போல் நம்ம உபாதியில் முழுகி இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தோட இனிப்பு அந்த இனிப்பு வந்து தானாக செப்பரேட் ஆகி ஹயத்தில் நவநீத்தம் போல் வேர் பிரிஞ்சு நிற்கும் நான் அப்படிங்கிற அந்த உணர்வு உடம்பு மனம் புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு சுத்தமாக தானே தானாக ஹிரதயத்தில் ஸ்புரிக்கிறது அந்த ஸ்புரிப்பு ஹிருதயத்துக்குள்ளே கிடச்சுடுத்தானா நாம் வந்து அந்த பீஜத்தை தொட்டுட்டோம் ஹதயத்துக்குள்ள அந்த தாராக்குள்ள பிரவேசமாயிட்டோம் அதுவே வந்து சாரமுங்கிறது மனுஷனுக்கும் அவனுடைய உபாதிக்குள்ளே இருக்கிற சாரவ இருக்கிற வஸ்து அதுதான் அந்த சாரம் சாஸ்திரத்துல இருந்து அதை எடுத்துக்க தெரியணும் இல்லைன்னா சாஸ்திரத்துக்குள்ளேயே மாட்டின் பிரத்யேகாத்ம நிஷ்டைதான் சாஸ்திரத்துக்கு பர்பஸ் தெரியலையானால் சாஸ்திரத்துக்குள்ளேயே மாட்டின்னு அதனால சில சம்பிரதாயங்கள் இவன் அதுவே வேதாந்த சம்பிரதாயத்தில் கூட இங்க கூட ஒரு நாலு மாசம் முன்னாடி வந்திருந்தா மத்தூர் சம்பிரதாயக்கர் அவள் ரொம்ப அடம்புடிச்சுன்னு இருக்க இருப்பா என்னக்கா சங்கரர்னா சங்கரரை விட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் போகாதே சங்கர வியாக்கியானம் பண்ணுற இடத்துக்கு கூட போகாதே அப்படி என்னக்கா நேரடியா அதுலயே நெல் இனிமே மேல மேல மேல போகாதே அதோட பர்பஸ் வந்து உனக்கு முக்தி தானே தவிர பாண்டித்யம் இல்லை உனக்கு ஸ்வரூப நிச்சயம் வரணும் தத்துவ நிச்சயம் வரணும் அது வந்து அது பிரதிபிம்பத்தை பிரதிபிம்பம்தான் அது காட்டுறது ஒன்னதான் காட்டித்தருது நீ ஒன்ன பார்த்துக்கணும் காட்டுற போது நீ ஒன்ன பார்த்துக்கணும் உனக்குள்ள உன்னோட ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறது ஸ்ருதேஸ்மின் நிர்மலை அஸ்மாது ஜீவன் முக்தத்துவம் அதை கேட்டுதான் என்ன ஆகும் ஸ்ருதேஸ்மின் அதை கேட்டுதானால் ஸ்ருதேஸ்மின் நிர்மலை நிர்மலமான இந்த பிரம்ம வித்தியை குருமுகமாக கேட்டுதானால் ஜீவன் முக்தத்துவம் அவ்வியம் ஏதோ இன்னைக்கு என்ன கேட்குற போது ஜீவன் முக்தனாக இருந்தேன் நாளைக்கு அது போயிடுறதுக்கும் கிடையாது அவ்யம்னா கலைஞ்சு போகாததுன்னு அர்த்தம் ஏதோ கேட்டுட்டோம் சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் கேட்டுதானா அப்புறம் தோணும் ஆயிடுத்துன்னு தோணும் எது சொன்ன மாதிரி அப்பவே போய் எனக்கு வந்து இந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறம் வரும் போகும் அது பார்த்துட்டு இது வந்துடுத்து அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அதுக்கு வியம் இருக்கானால் பூர்ணமாகலை நடத்தும் வியம் இருக்கானால் அந்த வந்துட்டு அந்த நிலை நம்மளை விட்டு வளகிறதுனால் ஆகலை ஆனா அது வந்தது உண்மைதான் அந்தது ஒன்றும் போயில்லை ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடைச்சா கூட ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரு ரூபாய்தானே பண்ணப்பட்டிருக்கு இல்லையா ஒரு ரூபா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபான்னு சேர்ந்துதான் ஒரு கோடி ரூபாய் வருது அந்த ஒரு ரூபாய்தான் வாஸ்தவத்துல இருக்கு இல்லையா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்தான் கோடி ரூபாய் வருது அது போல ஒரு கஷண நேரத்துக்கு பிரகாசிச்சா கூட அது பூர்ணந்தான் ஆனால் அந்த பூர்ணத்துவம் நிலைச்சு நிற்கிறதுக்கு திரும்ப திரும்ப அந்த பிரகாசிச்ச வஸ்துவை எந்தியாஜமும் உள்ள இல்லாம ஜிம்ஹமும் உள்ள இல்லாம அநிர்த்தமும் உள்ள இந்த வார்த்தைகள்லாம் வந்து உபனிஷத்து சொல்றது இவங்கிட்ட கபடம் இல்லாம பொய் இல்லாம இவனுக்கு அதை வச்சு ஏதாவது வெளியிலேருந்து அடையணும்ங்கிற விருப்பம் இல்லாம அதை ஆராதனை பண்ணினானால் அது இவன் அனுகிரகம் பண்ணி பூர்ணம் பண்ணும் அது வந்து இவனுக்கு பூர்ணமான நிலையை கொடுக்கும் அதிலேந்து வேற எந்த உத்தேசமும் எவனுக்கு அவனை இந்த அனுபூதியா இருக்கிற வித்தியருக்கே அது வந்து யோகக்ஷேமம் மகாமேகம் நன்னா பார்த்துக்கும் அவனுக்கு பூர்ண நிலையை கொடுக்கும் ஜீவன் முக்தித்வம் அவ்வயம் அதைத்தான் நாம ஜீவன் முக்தித்வங்கிறோம் ஜீவன் முக்திங்கிறது ஒரு டெர்மினாலஜி வந்து இட் இஸ் நாட் டு அட்டை எது ஜீவன் முக்தன் ஆயிட்டேன் அடிக்கடி கண்ணாடியில் போய் பார்த்து ஜீவன் முக்தன் ஆயிட்டேன்னா பார்த்துக்க யார்ட்டையும் கேட்டுக்க முடியாது முக்தன் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டு முடியாது ஜீவன் முக்திங்கிறது யாரு ஜீவன் ரமண பகவான் வந்து டாக்ஸ்ல ஒரு இடத்துல ரொம்ப ஒரு பொம்பார்டிங் ஸ்டேட்மெண்ட் பண்றார் ஒருத்தர் வந்து ஏதோ ஜீவன் பத்தி கேக்குற போது வெரி கொஸ்டின் ஆப் முக்தி இஸ்இன் அட்மிசிபிள் அப்படின் முக்தி இருக்கோ இல்லையோ யாரு என்ன கண்டா அதே ஒண்ணு ஒண்ணும் பேச முடியாதுப்பா அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட கேட்டவர்கிட்ட ஜீவன் முக்திய பத்தியே கேட்டான் அப்புறம் சொல்றது முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் அஜ்ஞானம் நீங்கினால் இருக்கிறது முக்திதான் ஆத்மாவுக்கு வந்து ஒரு காலத்து சூரியனுக்கு போய் இருட்டு எப்பாவது சூரியன்ல போய் உக்காந்துக்க முடியுமா சூரியனுக்கு இருட்டு தெரியுமா சூரியனை இருட்டு பாதிக்குமா சூரியனு கிட்ட போய் இருட்டை பத்தி பேசினாலும் தெரியாது தரணாவிவாகனி அப்படின்னு பாகவதன் சொல்றது சூரியனில் ராத்திரி பகல் கிடையாது அங்கே எப்பவுமே ஒரு ஒரு ஸ்திதி இருக்குங்கிற மாதிரி ஆத்மாக்கு அஜ்ஞானம் அஜானத்துலேருந்து இருக்கிற நிலை பந்தம் முக்தி இதெல்லாம் கிடையாது அங்கே நித்திய நிர்வாண சுகஸ்வரூபமாக தான் இருக்கு இதெல்லாம் இப்போ வந்து சும்மா சங்கீத கச்சேரி கேட்குற மாதிரி கேட்டுங்கோ இதெல்லாம் புரிஞ்சுதா புரியலையா இதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்காது இங்கோ இது வாசிஷ்டத்தில் இருக்கு நம்ம காதல விழறதே நமக்கு மங்களம் பத்ரம் அனுகிரகம் பண்ணும் எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அப்படி அனுகிரகம் பண்ணும் காதில் விழ விழ மங்களமானது ஹயத்துல சாந்திய கொடுக்கும் அதனால ஸ்ருதேஸ்மி நிர்மலை நிர்மலமா இருக்கிற இந்த பிரம்ம வித்தியை கேட்க கேட்க ஜீவன் விட்டு போகாத அந்த ஆத்மானுபவ வரும் அவ உ ஜீன்முக்திம் உதேதி ஹிருதயத்தில் உதிக்கும் ஹயத்துக்குள்ள நான் ஆத்மா சுத்தைத்தியஸ்வரூபம் அப்படிங்கிற பிரகாசம் வரும் நிறாம்ஞான ஆத்மானவிச்சாரிணாம் முக்தோ தேதி விதேகான் முக்ததை ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் பேச்சுக்கு சொல்றோமே தேவல ஞானிக்கு எப்ப தத்வானம் வந்துடுதோ அப்பவே சரீரம் இல்லை சரீரம் இருக்கு இருக்குன்னா அது இருக்கு அவ்வளவுதான் சரீரம் இருக்கே லோகம் இருக்கே எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் கிள்ளினா வலிக்கலையான்னு கேட்டா அதெல்லாம் சங்கராச்சாரியரே பாஷ்யத்துல ஒருத்துல சொல்றாரு ஆமா உடம்பு இல்லைன்னா என்ன கிள்ளினா உடம்பு வலிக்காதா அப்பா வலிக்கிறதுங்கிறதுக்குனால அது ஆத்மான்னு அர்த்தம் இல்லை இந்த உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உங்களோட பாதிக்கலையா பாதிக்கிறதுங்கிறதுனால அது ஆத்மான்னு அர்த்தம் இல்லை ஒரு கால் நம்ம உடம்புக்கு வரதை விட நமக்கு பிடிச்சவா நம்ம குழந்தைகள் நம்ம பத்தினிக்கு கொழந்த குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு ஏதாவது வந்தது சில பேர் இன்னமும் அதிகமாக தவிப்பா அதனால அவ ஆத்மாவா அப்படி பார்த்தா உன்னோட உடம்போட ஃபிசிக்கல் பெயினை விட அந்த பெயின் உனக்கு இன்னமும் எக்ஸ்க்ரூசிவேட்டிங்காக இருக்கும் So, pain is not a sufficient logic to prove that it is yourself. Pain is also Atma. If you are the Vedan, you will be the Atma. If you are the Atma, you will be the Atma. If you are the Atma, you will be the Atma. You will be the Sampoorna Shastra. There is a Sampoorna Shastra. இது வந்து நல்லா அலசி அலசி அலசி இது வந்து நமக்கு வந்து பேசுறதுக்கு இருக்கிற விஷயம் இல்லை பேசுறது எதுக்குன்னாக்கா நமக்கு அது உள்ள போகிறதுக்காக வாழ்க்கையில் வரபோது சமரசம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து சமம் பண்ணிக்கிறதுக்கு தான் சச்சங்கமாகும் பிரண்டை ரசத்துடன் சமதமமாகும் ஜீரகமிளகுடன் உபரதியாகும் அவ் நல் வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து அப்பளமிட்டுப்பாரு ஊன பகவான் பாடினார் அதுல வந்து சொல்றார் சாந்தமாம் குழவியால் சமமான பலகையில் சந்ததம் சலிப்பர சந்தோஷமாகவே அப்பளமிட்டுப்பாருமாம் குழவியால் சமாதி சமமான பலகை எனக்கா உள்ள தெரிஞ்சினாலும் வெளியில போக போக இதுவரை அதுவரை தோண தோணும் மனசு சஞ்சலம் ஆயிடும் அந்த சமத்துவத்தை பழகி பழகி பழகி இந்த அனுபூத்தி ரசமாக அப்பளத்தை போட்டுப்பாரு கொஞ்சம் அப்படா பாட்டுல பார்த்தோம் எல்லாம் இருக்கு ஒரு விஷயங்களும் இருக்கு அந்த அனுபூதி வந்துதான் மீதி என்ன சாப்பிட்டாலும் திருப்பி திருப்பி ஆசை வரும் இல்லையா அந்த சத்குரு உபதேசத்தினால கிடைக்கிறது சத்குருவாகும் அந்த சத் சத்குரு என்ன பண்ணினார் செப்பாது சொன்ன ஓர் மொழியின் படி ஓர் மொழியின் அந்த மௌனத்துக்கு ஒப்புயர்வு எதுவுமே இல்லையாம் ஒப்புயர்வில்லா ஓர் மொழியின் படி படி பாரு அதை சாப்பிட்டுன் ஆசையை தீரு இப்பு ஏங்கி சத்போத சுக சத்குருவானவர் செப்பாது சொன்ன ஓர் மொழியின் படி ஒப்புலா ஓர் மொழியின் படி அப்பழமேட்டு பாரு அதை சாப்பிட்டுன் ஆசையை தீர் அந்த குரு உபதேசத்தை வாங்கி நான் அந்த பாட்டுல விஸ்தாரமா என்னென்ன வேணும் எல்லாருக்கு சத்சங்கத்துக்கு ஒரு பிளேஸ் கொடுத்தது என்ன பிறண்டை ரசம் சொல்லிவிட்டார் இந்த பரண்டை வயத்தை கிளீன் பண்ணிவிடும் போயிடும் என்ன பண்ணும் உள்ள இருக்கிற கழுவி விட்டுடும் கிளீன் பண்ணி விட்டணும் சத் சங்கமாகும் பிரண்டை ரசும் சமதமமாகும் ஜீரகம் இழகு சமம்ங்கிறது ஜீரகமாகும் மாதிரி இந்த சமம் மனசு சாந்தமா இருந்த தோஷங்கள்லாம் உள்ள டைஜஸ்ட் ஆயிடும் தமம் மிளகு கொஞ்சம் எரியுமோ இல்லையோ இந்திரியங்களை அடக்கிற போது கொஞ்சம் ஒரு உரப்பா இருக்குமோ இல்லையோ உபரதியாகுமா உப்பு அப்பளத்துல உள்ள இருக்கிற டேஸ்ட் உப்பா இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் லைஃபோட அந்த டேஸ்டே எங்கன்னா அடங்கி இருக்கிறதுல தான் அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற சத்குணங்கள் இருக்கே அதெல்லாம் மணக்கம் ஞானியோட அந்த வைபவம் மணக்கிறதோ இல்லையோ அதுதான் வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து சத்வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து அப்பழமிட்டு பாரு உண்முக உலக்கையால் ஓயாது இடித்து அப்படி வெளியில போற மனசை திருப்பி திருப்பி உள்ள அனுப்பி உள்ள அனுப்பி ஓயாமல் இடிக்கணும் மனசை வெளியில போக விடாம இடிச்சு இடிச்சு இடிச்சு ஹிருதயத்துக்குள்ள அடக்கி வச்சுக்கோம் தானே தானாக பூஜிக்க தன்மைய அப்பழமிட்டுப்பாரு அந்த தானே தானாக அதுவே நான் அப்படின்னு ஏத்துக்கிறது இருக்கே அதுதான் முக்கியம் அந்த மாதிரி ஒரு நிலையில திருடாம் ஞானிஷ்டானாம் ஆத்ம ஜான விசாரிணாம் சாஜீவன் முக்ததோ தேதி விதேகான் முக்த தேக முக்திய ஜவன் முக்த லட்சணம்யா திருஷ ராமர் கேக்கிறார் ஜீவன் முக்தனோட அதுதேக முக்தனோட லட்சணங்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்கோ நான் அதை பார்த்து எப்படி நடந்துக்கலாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ராமர் கேக்கிறார் ஜீவன் முக்தனோட எதுக்கு சொல்லணும் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா அதை கேட்டு கேட்டு இமிட்டேட் பண்ணினாலே அந்த நிலை வந்துடும் என்னக்கா அதுதான் நம்ம வாஸ்தவமான நிலைங்கிறதுனால இமிடேஷன்ல வந்துடுவான் யாரும் போய் இமிடேட் பண்றோம் இல்லையா ஏதோ சினிமாவில் நடிக்கிற வாழையெல்லாம் இமிடேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜீவன் முக்தன இமிடேட் பண்ணுவோம் ஞானிகளை பார்த்து இமிடேட் பண்ணலாம் பரவாயில்லையஷம் போடலாம் பரவாயில்ல அந்த மாதிரி இமிடியேட் பண்ணினாலே ஒரு சமயம் ராமகிருஷ்ணரே ஒரு கதை சொல்லி ஒரு திருடம் வந்து ஒரு இடத்துல திருட போனான் போன இடத்துல வீட்டுக்காரெல்லாம் ஏதோ சத்தம் கேட்டுதோ எழுந்துவிட்டா அவன் அப்போயே ஒரு சாமியார் வருஷம் போட்டுன்னு மேலெல்லாம் பஸ்மெல்லாம் போட்டு அங்கே ஏதோ சாம்பல் இருந்ததெல்லாம் மேலே போட்டுன்னு உட்காந்துட்டான் அந்த வீட்டுக்காரா வந்து திருடனாக்குன்னு வந்து பார்த்தா மரத்தடியில் ஒரு சுவாமிகள் உட்காந்துட்டுருக்கார் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணான் சுவாமியை அனுகிரகம் பண்ணுன்னு அவன் வாஸ்தவமாவே தோன்று நான் சுவாமிகளா இருந்தா எப்படி இருக்கும் இப்படி சும்மா வேஷம் போட்டுட்டே இப்படி எல்லாரும் என்ன வணங்குறாளே உண்மையான அந்த சுவாமிங்கிறனால எப்படி இமேஜின் பண்ணி இமேஜின் பண்ணி அப்படி ஆயிட்டான்னு ஒரு கதை சொல்லுவான் அதனால ஜீவன் முக்தனோட எல்லாம் எதுக்கு சாஸ்திரம் சொல்றதுன்னா எல்லாருக்குள்ளேயே ஒரு ஜீவன் முக்தன் ஒளிஞ்சுன்னு இருக்கான் நம்ம மனநம் ஒரு ஒரு வண்டு வந்து அந்த பூச்சி வந்து வண்ட நினைச்சு நினைச்சு வண்டாகும்னு ஒரு கதை பிரமரகீட்ட நியாயம்னு பேர் இருக்கு பிரம்மரத்தை நினைச்சு நினைச்சு பிரமரம் ஆகும் அதுபோல ஜீவன் முக்தரை தியானம் பண்ணி தியானம் பண்ணி இவனுக்குள்ளே அந்த நிலை வந்துடும் அதுதான் ஞானிகளோட சம்பர்க்கமும் அவ கூட இருக்க இருக்க மனநம் பண்ணி அவ கூட இருந்து இருந்து அவளோட மேனரிசம்ஸ் எல்லாம் கூட பக்தாள்ட்ட வந்துடும் அவ சுவாவம் எல்லாம் கூட பாகியமா கூட வந்துடும் அப்படியே ஆந்தர நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துடும் व्योम மு இந்த ஜத்து யாரோட வியவஹத்துல அவன் வாரம் பண்ணிட்டு இருக்கிற போதும் இல்லாம அஸ்தமிச்சு போயிடுத்தோம் சர்வசாதாரணம் அவன் இருந்திருக்கிற போதும் யாரோட திருஷ்டியில இருந்து இந்த ஜகத்து இங்க இருக்கிற நாம ரூபம் சரீரத்தோட மறைஞ்சு போய்ட்டோ நிர்மலமான சிதாகாசம் மட்டும் எவனோட அனுபவத்தில் இருக்கோ அவனை ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்றோம் நமக்கு என்ன புரிஞ்சுது அது எப்படி புரிஞ்சுக்க முடியும் சாஸ்திரத்துல நம்பிக்கையை ஸ்திதம் வியோமம் அவளுக்குள்ள என்ன இருக்கு அனந்தமான அனுபூதியோட ஆகாஷம் பரவெளி அந்த பரவெளி தான் ஹிரதயத்துல இருக்கு அவளே அனந்தமான பொருளா இருக்கு கொஞ்சம் கூட புரியறதுக்கு நமக்கு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த விவகார சரீரம் கிடையாது ஆதிவாகிக சரீரம் இருக்கு அதுக்கு எங்க வேணா ஆக முடியும் அப்படிங்கிறது பிரம்மாவ திருஷ்டாந்தமா வச்சுன்னு நமக்கு புரியறதுக்காக சொல்லிது ஆனா வாஸ்தவமா முக்தி ஞானியோட சரீரம் என்ன ஆகாசமே அவனுக்கு சரீரம் அவன் சர்வவியாபியான பூர்ண வஸ்துவா இருக்கான் எல்லையில்லாத வஸ்துவா இருக்கான் நோதேதி சுகே துக்கே முகப்பிரபா யா பிராப்தஸ்தீவன் முக்த உச்சத்தே சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் முகத்தில் இருக்கிற பிரகாஷம் மங்கவே மங்காதான் ராமரே திருஷ்டாந்தம் நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா அப்புறம் கைகேக்கு கூப்பிட்டு காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றத வால்மீகி சொல்றார் அந்த அரண்மனையிலேருந்து இறங்கி வரத்த முக பிரசங்கமா இருக்கும் கொஞ்சம் கூட மங்கவே இல்லை ஜொலிச்சுன்னு அப்படியே இருக்காரு எதுவுமே நடந்ததா இல்லை சுகே துக்கே முகப்பிரபா ந உதேதி கிடைச்சதா சந்தோஷம் கிடைக்கல துக்கம் அப்படி கிடையாது என்ன கிடைச்சதோ அதை அவனோட ஆத்மானுபூதி எதுனாலையும் கலைஞ்சு போகல சீவன் முக்த உச்சதே யோ ஜாகி சுசுப்திஸ்தோ எஸ்யன்ன வித்தியதே எஸ்ய நிர்வாசனோதா சீவன் முக்த உச்சதே அவன் சுஷுப்தி மாதிரி ஒரு நிலையில முழிச்சுருக்கான் சுசுப்தியில எப்படி சரீரம் மனம் புத்தி அகங்காரம் எதுவும் இல்லையோ சன்மாத்திரமான வஸ்து பிரகாசிக்கிறதோ அதுவேதான் ஞானிக்கு ஜாக்கிரத்திலே அனுபவம் ஆனா நம்மளை பொறுத்தவரை அவன் உடம்பு தெரியறது மனம் தெரியறது விவகாரங்கள் தெரியறது இதையெல்லாம் நாம அந்த சுத்த ஆத்ம வஸ்துவாயிருக்கிற முக்தன் மேல ஆரோபணம் பண்றோம் அவருக்கு நாம் பிறந்தேன் இருந்தேன் நடந்தேன் விவகாரம் பண்ணினேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் எதுவும் அவரோட அனுபவத்தில இருக்கேன் அந்த இருப்பு எல்லையற்ற பொருள் மட்டும்தான் அனுபவத்தில் இருக்க யதா பிராப்திரிய ஜீவன் முக்த உச்சதேன் அவரோட போதத்தில் வாசனையே இல்லை வாசனைனா மனமும் இல்லை ஆசைகள் ராகத்வேஷங்கள் எதுவுமே இல்லை பியர் கான்சியஸ்னஸ் தான் இருக்க உபனிஷத் சொல்றது புகை இல்லாத நெருப்பு ஸ்மோக்லெஸ் ஜோதிரிவ அதூமகா அப்படிங்கிறது உபனிஷத் தூமம் இல்லாத புகையில்லாத அக்னி போல புகை இல்லாத ஜோதி விளக்கு போல அந்த விளக்குல வந்து புகை இருந்து தானா கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் புகை இல்லாத போல அவருடைய உணர்வு அந்த உணர்வை சுத்தி வர புகையே இல்லை நமக்கு பார்த்தா உள்ள பூரா புகையா இருக்கும் தீபமே தெரியாது ஆமம் கிரோதம் ராக துவேஷங்கள் பொறாம எல்லாம் அந்த புகை தெரியறது இல்லையா பக்கத்தில் வரவாள் மூக்க பொத்துக்க வேண்டியது புகை போக புகைன்னு வெளியில வரது வாசனைகள் அந்த வைப்ரேஷன் அதனே ஜோதிஸ்வரூபமாவே இருக்க இந்த ஜீவன் முக்தனுடைய நிலை ராகத்வேஷ பயாதீனாம் அனுரூபம் சரண் அபி யோந்தர் ஜீவன் முக்த உச்சதே அப்புறமும் டெஃபைன் பண்ணிவிடாதே ரொம்பலாம் டெஃபினேஷன் கொடுத்து விடாதே ஏன்னாக்கா வந்து முகம் வாடவே வாடாது பிரசன்னமாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ராமர் இப்போதான் சொன்னோம் நாம எங்கே கைகேகி வந்து காட்டுக்கு போ அப்படின்னா பிரசன்னமாக வழியில வந்தார் பிரகாஷமாக வழியில் வந்தார் அப்புறம் அங்கேருந்து போய் கௌசல்யாதேவி அழுதா அப்பவும் பிரசன்னமாக இருந்தார் சீதை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சு வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொன்றா கேட்குறா வந்து பார்த்தா கிரீடம் எங்கே உங்கள் கொடை எங்கே எல்லாமும் கேட்குறேன் இந்த இடத்துல ஒரு கதை எங்கள் ஞாபகத்துக்கு வர்றது காஞ்சி பெரிவா ஒரு ராமாயணம் சொல்கிறவர் நிறைய ராம் நூத் அவரோட நூறாவது ராமாயண விழாவுக்கு நோட்டீஸ் கொடுக்க போனாராம் பெரியவாட்ட பெரியவா வந்து நீங்கள் ராமாயணம் நான் தான் எனக்கு ராமாயணத்தில் ஒரு சந்தேகம் கொஞ்சம் பார்த்தீத்து வை என்ன பரிவா இல்லை இந்த ராமரோட கொடையில் எத்தனை கம்பி இவருக்கு ஒரு சந்தேக நம்மளை கேள்வி பண்றதுக்கு வேண்டி கேக்கிறாங்களா இல்ல வாஸ்தவாளா ஜோகா கேக்கிறாளா புரியலை இவருக்கு என்னெல்லாமோ நினைச்சு பார்த்தார் வந்து ராமர் பட்டாபிஷேகத்தை இழந்து வரபோது சிலதெல்லாம் கேள்வி கேட்கிறாளோ இல்லையோ அந்த ஸ்லோகம் ஸ்லோகங்கள்ல பை ஹார்ட் அப்படின்னு சொல்லினே வந்துட்டார் அப்ப அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து சீதை கேட்கிறானு ஜிபேதம் அந்த நூறு கம்பி இருக்கிற உங்க கொடை எங்க காணமே கேக்குறான் அந்த சீதை வந்து குழந்தை அவ வந்து ராமர் வந்து காட்டுக்கு போறார் சீதை வெயிட் பண்ணின் இருக்கா ஒரு எக்ஸைட்மெண்டா த்ரில்லா நின்னு இருக்கா அந்த இடத்துல வந்ததும் சீதையோட அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கற போது அவகிட்ட போய் நான் காட்டுக்கு போக போறேன்னு சொல்லணுமோ இல்லையோ அந்த பிரகிருதி சம்பர்க்கத்தில் வந்ததும் விவருத்ததாங்கதாங்கிறார் வால்மீகி இந்த ஜீவன் முக்தியெல்லாம் தற்காலத்துக்கு டெம்பரரியா காணாமல் போயிடுத்து நம்ம வந்து ஜீவன் முக்தர்னு நினைச்சுட்டு இருக்கோம் அவருக்கு முகப்பிரசன்னா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இப்போ பார்த்தா சீதைக்கு முன்னாடி ஓன்னு ஆகிட்டார் அப்ப ஜீவன் முக்தி போயிடுதா அப்படின்னாக்கா சீதைமும் தைரியமா இருக்கா சீதை வந்து ஒரே எக்ஸைட்டடா இருக்கா காட்டுக்கு போறேன்னா அத கவலையே இல்லை என்ன அழைச்சுன்னு எங்க போனாலும் பரவாயில்லங்கிறான் காடு நாடு ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லை நானும் வரேன் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கா ஆனா இந்த சீதையை கூட்டின்னு போனோம் சீதையை கூட்டின்னு போக முடியாது அந்த ஒரு இதுலதான் அவர் ஒரு க்ஷண நேரத்துக்கு நில ஆனால் இங்கே வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த உபாதி என்ன வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஜோதி கொஞ்சம் கூட எந்த வாசனை நாள் அவனுக்கு கலங்கப்படாதோ இதை தான் நாம் பார்ப்போம் மான்கள்கிட்ட கூட ஒரு சமயம் பிரகிருதி மாதிரி அவ எது எது காட்டுவான் அப்போ நம்ம ஏமாந்து போயிடுவோம் அதுக்கு ராமாவதாரமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு சமயம் அழகிற மாதிரி இருக்கும் ஒரு சமயம் தாபத்தில் பட்டுக்கிற மாதிரி இருக்கும் கோவிச்சுக்கிற மாதிரி இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த ஸ்வரூப சுக்ீவன் போய் உபதேசம் பண்ணுறான் சுக்ரீவன் போய் ராமர்கிட்ட அழாத எங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படிங்குறான் சீ அந்த ஆபரணங்களெல்லாம் பார்த்து சீதையோட ஆபரணம்னு ஓன்னு அழகிற போது யார் சோகத்துக்கு அடிமைப்படுறானோ அவனோட தைரியம் போயிடும் அவனோட நிம்மதி போய்டும் அவனோட வீரியம் போயிடும் நானும் தான் என் பத்னியை விட்டு இத்தனை அந்த மலையை மேலே இருக்கேன் எப்படி தைரியமாக இருக்கேன் பாருங்கோ அழப்படாது அப்படின்னு அந்த சுக்ரீவன் அட்வைஸ் பண்ணுற நிலையில் இருக்கார் அவர் அப்படி இருக்கிறவரை போய் நம்ம ஜீவன் முக்தர் பிரம்மனிஷ்டர் சொல்கிறோமேனா அதுதான் வேடிக்கை அதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் சட்டிச்சு தேவையில்லாத டைமில் வரல சாதாரணமாக அப்படி இருக்கிற போதும் அந்த பூவோட மனம் போகவே போகாது அப்படியே இருக்கு பிளாஸ்டிக் சிந்தட்டிக் பூ எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒன்றும் மனம் இருக்காது இதோட மனம் எதுலேயுமே போகாது அந்த அடைஞ்ச வஸ்துவிற்கே உபாதி என்ன வேஷம் போட்டாலும் மாறுபடாமல் பிரகாசிச்சு அதனால உபாதி லட்சணத்தை வச்சுட்டு அளந்துட முடியாது உபாதி லட்சணத்தை வச்சுட்டு கூட அதில் கோவப்பட்டுக்கிற இது பட்டு ராகத்வேஷம் வந்துவிடுத்து எதுவும் வந்துடுத்து வெளிப்படியாக சர்ஃபஸ்ஸில் ஸ்க்ரீனில் என்ன சினிமா ஓடட்டும் ஸ்க்ரீனுக்கு தெரியவே தெரியாது நீங்க தான் சினிமா பார்க்கற இடையே தவிர ஸ்கிரீனுக்கு அதில் சினிமா நடக்கிறதே தெரியாது அதுபோல அந்த உள்ள இருக்கிற சித்துக்கு அந்த சித்தத்தோட எந்த விவகாரமும் சித்துல தெரியாது அந்த சித்தே நான்கிற எந் அபிமானம் எங்க ஞானிக்கு வந்துடுத்தோ அந்த அபிமானமே சாட்சாத் காரம் அந்த இடத்துல அந்த வந்ததுனால அதுவும் அவனை விட்டு விலகவே விலகாது அதனால யோ அந்த ஆகாசம் போல அப்படியே நிர்மலமா இருக்கானோ சஜீவன் முக்த உச்சதே வெளிப்படியா ராகத்வேஷத்துக்கு தகுந்தபடி விவகாரம் பண்ற மாதிரி காணப்பட்டாலும் இல்லையா கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணான் அப்படியெல்லாம் விவகாரம் பண்ற மாதிரி காணப்பட்டாலும் அப்படின்னாக்கா நம்ம லௌகிகால எல்லாம் ஞானின்னு சொல்லலாமே இல்லையப்பா தெரியறவனுக்கு தெரியும் ஜானந்தையே ஜானந்து அப்படிதான் தெரிகிற வாழ்க்கை தெரியும் அவ்வளோதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே சொல்ல முடியாது சும்மா கேள்வி கட்டுகிட்டே இருந்தது தானே அவ்வளோதான் இது வந்து அந்த சிஷ்ய உபதேசத்துக்காக தான் இது சிஷியனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிஷியனுக்கு அருள் இருந்தது ஆனால் குருவை புரிஞ்சு கொண்டுடுவான் அப்புறம் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரத்தோட பலம் எல்லாம் புரிஞ்சுனதுக்கு அப்புறம் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து திருப்பி திருப்பி செப்பு வச்சு அது வந்து நீ புரிஞ்சுக்கோ அதை பூர்ணத்துவத்தை தாம் பண்ணின்றே இது அப்பட தொடர்ந்து நாளைக்கு பாக்குறோத்துிரம் அணாகச்சலிவருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாஹாச்சலிவ அருணாச்சலிவரு அருணாச்சல அருணாச்சலிவரு அருணாச்சலி அருணாச்சல எவசி ட்வேவோ வாக்கம் மமச்சி அதித்தவே கருமா த